சம்மஸ்கிருதத்தில் பரம் என்றால் ரெண்டு அர்த்தம் பரம் என்றால் வேறாதனும் ஒன்று பரம் என்றால் உயர்ந்த ஒரு வஸ்துக்கும் சொல்லுவோம் பரமாத்மா சொல்லும் போது உயர்ந்த வஸ்துக்கும் சொல்லுவோம் பரம் என்றால் வேறுன்னு சொல்லுவதும் உண்டு ரெண்டு அர்த்தம் உண்டு இந்த பிரகடனத்தை உத்தேசம் பண்ணி அது சந்தர்ப்பத்தை உத்தேசம் பண்ணி அது ஆத்மா சொல்லும்போது பரமாத்மா பரமேஸ்வரன் என்ற தான் அந்த சப்தத்தில் பரம்ங்கும்போது உயர்ந்ததுன்னு அர்த்தத்தில் வரும் மேலானதுன்னு வரும் எதுக்கு மேலே இருக்க முடியாதோ அங்கே சொல்லும்போது பரவம்னு வரும் வேறுங்கிற இடத்துல வரும்பொழுது சந்தர்ப்பத்தை அனுப்பிச்சு அது மாதிரி வேறுங்கிறமும் வரும் இப்போ இந்த சந்தர்ப்பத்தில் அப்புறம் ஒற்ற அனுபூத்திங்கிற இந்த இடத்துல பரம் தான் வேறுங்கிற இடத்துல வந்திருக்கு ஆத்மா தவிர பாக்கி இருக்கிறது எல்லாம் வேறு பரம் காணக்கூடியதெல்லாம் பரம் காண முடியாது அனுகூலிக்க வேண்டியது அபரம் என்று பேர் வந்துருக்கு காணக்கூடியதெல்லாம் பரம் காணக்கூடியத திருஷ்யம் சொல்லுவான் ஆக காணக்கூடியதெல்லாம் பரவஸ்து வேறு வஸ்து காண முடியாத அனுபவத்து வரக்கூடியதெல்லாம் அப்பறவஸ்து அப்புறம் என்றால் உள்பக்கமாக நோக்கிறது அப்புறம் என்றும் பரம் என்றால் வெளிநோக்காக நோக்குவது பரம் என்றும் பெயர் இந்திரியங்களை வெளிமுகமாக நோக்கிறது உலகமுகமாக நோக்கிறது பரம் இந்திரியங்களை உள்முகமாக நோக்கிறது அபரம் என்று ரெண்டு அர்த்தம் இருக்கு பராபர விவேகம் இப்போது நம்மளுடைய வேதாந்தப்படி பல பேர்னா நடிச்சுட்டுருக்கா உரமே கிடையாது போய் ஏகே கூட போயின்னு சொல்கிற அதனால் தான் அப்படின்னு சொல்லி பல பேருக்கு அந்த எண்ணம் இருக்குது ஈஸ்வரனே கல்பனையாக சொல்கிறான்னா சேஷம்மையாக கல்பித்தான் ஈஸ்வர்னு கல்பிக்கப்பட்ட ஒரு சொல்கிறதுனால அப்போ கல்பனையாக ஒன்று தான் அந்த உலகமே அதனால் ஒன்றுமே இவா இல்லாதவா நாஸ்திகால் எப்படி நாஸ்திகால் எல்லாம் கல்பனை சொல்கிறோம் அதுபோல் இவ்வாறு கல்பனை சொல்கிறாள் நாஸ்திகா தான் சொல்லி நம்ம மேலே ஒரு பெரிய குற்றம் இருக்குது அத்வைத மாற்றமாரி பெரிய குற்றம் இருக்குது அப்படி இல்லை நிஜமானது ஆஸ்திரமாக நம்ம தான் சத்வாதம் நமக்கு பேர் இல்லாத ஒன்று தோணாது அதனால் இருக்கிறது தான் தோணுமே தவிர தோண முடியாதுன்னு ஒரு அடிப்படை ஒரு மண்ணு இருந்தால் அந்த மண்ணு தான் மண் பாத்திரமாக ஆக முடியும் தங்கம் இருந்தால் தான் தங்க ஆபரணமாக முடியும் அடிப்படை வசூல் ஒன்று இல்லாமல் அதனுடைய காரியங்களை நம்மளால் பார்க்க முடியாது நூல் இருந்தால் துணியாக ஆக முடியும் இல்லாத ஒன்று வர முடியாது என்ற அடிப்படை நமக்கு அப்படி இருக்கும் பொழுது நம்மிடையையும் ஆத்மாவில் இந்த உலகம் எல்லாம் இருக்குது எப்படி இருக்குன்னா மண்ணில் குடம் இருக்குதுன்னு நமக்கு தெரியாது தங்கத்தில் ஆபரணம் இருக்குன்னு தெரியுமோ தெரியாது ஆனால் அதை கிரியேஷன் ஆனாச்சுன்னா வேலை பண்ணினா அப்போ அதில் இருக்குதுன்னு தெரியும் நமக்கு முதல்ல வரும் மண்ணையும் வரும் நூலையும் வரும் தங்கத்தையும் பார்த்தா அதில் அந்த சக்தி இருக்காது தெரியாது வெறும் மூலப்பொருள் தான் தெரியும் ஆனால் அதே கிரியேஷன் ஆகி அதே உற்பத்தி ஆகிடுதுன்னா சாமானாகிடுதுன்னா ஓ இத்தனை தங்கத்தினுடைய ஆபரணங்கள்லாம் இந்த தங்கத்துக்குள்ளே இருந்திருக்கு இல்லை அது இதில் வர முடியாது அதனால் இந்த தங்கமானது இத்தனை தினசான ஆபரணம்ன்ற சக்தியோடு கூடியதாக அதில் இருக்குது அது இல்லைன்னா இந்த ஆபரணங்கள்லாம் அதில் வராது இந்த மண்ணிலேருந்து இத்தனை தினசான ஆப் வரணும்னா அந்த சக்தி அதில் நூல்லேருந்து இத்தனை சாணம் புடவைன்னா சக்தி இதில் இருக்குது இல்லாத ஒன்று வர முடியாது இப்போ வந்து தங்கத்திலேருந்து மண் பாத்திரம் பண்ண முடியாது ஏன் தங்கத்தில் மண்பாட்ட சக்தி கிடையாது அதனால் வராது மண் பாத்திரத்திலேருந்து தங்கத்தை பண்ண முடியாது ஏன் அந்த சக்தி அதில் கிடையாது நூல்லேருந்து குடத்தை பண்ண முடியாது ஆபரணத்தை பண்ண முடியாது ஏன் அந்த சக்தி அதில் இல்லை இப்போ என்ன இருக்குது மண்ணிலேந்து அந்த ஆபரணப்பட்ட சக்தி தான் அதில் இருக்குது தங்கத்திலேருந்து அந்த ஆபரணப்பட்ட சக்தி தான் இருக்குது இன்னொன்று நூடப்பட்ட சக்தி கிடையாது ஆக இல்லாத ஒன்று வர முடியாது என்ற லாஜிகளை பார்த்தோம்னா இருக்கிறது தான் அப்படி பரிணமிச்சு நமக்கு வருது ஒரு மண்ணு தான் இத்தனை ஆபரணமாக வருது அதுக்கு எங்கே சக்தி இருக்குது இந்த மண்ணுக்குள்ளே இருக்க சக்தி இருக்குது நமக்கு தெரியல ஆனால் அப்படி வந்திருக்கு தங்கத்துக்குள்ளே இத்தனை ஆபரணம் பண்ணக்கூடிய சக்தியெல்லாம் இருந்திருக்கு அதனால தான் இத்தனை ஆபரணமாக வருது நகைக்காரருடைய சமஸ்காரத்தால் பலதின்சான ஆபரணம் பண்ணினாலும் அது பண்ணுற விஷயத்துக்குள்ளே ஆதாரமானது அதுக்குள்ள சக்தியானது எங்கே இருக்கும் இதில் தான் இருக்கு இது இல்லை வர முடியாது இது இல்லாத வருதுனால் ஒரு பொருள்லேருந்து வேறொரு பொருள் வரலாம் தங்கத்துலேருந்து வெள்ளி வரலாம் வெள்ளியிலேருந்து தங்கம் வரலாம் வராது தங்க ஆபணங்கள் வராது வெள்ளிலேருந்து தங்க ஆபரணம் வராது தங்காபணம் வெள்ளி ஆபரணம் வராது ஏன் அந்த தங்கத்துக்கு அந்த ஆபணப்பட்ட சக்தி தான் இருக்குது வெள்ளிக்கு வெள்ளி ஆபரணப்பட்ட சக்தி தான் இருக்குதுங்கிற ஒரு நியத்தி இருக்கிறதுனால காரணத்தில் இருக்கிற வஸ்து தான் காரியத்தில் ஒருமே தவிர இல்லாத ஒன்று வர முடியாது ஆக காரணம் இல்லாத ஒன்று வந்ததுங்கிறது நம்மக்கிட்ட கிடையாது காரணத்தோடு ஒரு காரியம் ஒன்று அதுதான் சத்வாதம் அதுதான் ஆஸ்திகவாதம் அதுதான் நிஜமான எதுவுமே இல்லாமல் இயற்கையாக வந்து சொல்கிறோம் சுவாவவாதம் அப்படியே நேச்சர் தான் நேச்சர் எப்படி வந்தது அது நேச்சராக வந்து விருவான் அது நிற்காது அதுதான் நாஸ்திரியவாதம் எங்கே வந்து காரணம் அது மூலமாக ஒரு காரியம் நடக்கிறதோ எந்த ஒரு காரியம் காரணத்தை அடிப்படையாக வச்சு வந்ததோ அதுதான் நிஜமான வாதம் அந்த வகையில் பார்க்கும்பொழுது நம்ம அத்வைத வேதாந்த ஒன்று தான் இருக்கிறது தான் வெளிப்படுத்துறதை தவிர இல்லாத வெளிப்படுற சக்தி கிடையாதுங்கிற ஒரு சித்தாந்தத்தை அடிப்படையாக வச்சுருக்கு ஆயினால் நம்மளுடைய அத்வைதவாதம் சத்வாதம் சரியான வாதம் அப்படின்னு சொல்கிறோம் இப்போ அப்படி பார்க்கும்பொழுது கிழிஞ்சலை பார்த்து நமக்கு வெள்ளியும் தோன்றுறது அங்கே இருக்கா இல்லையா அந்த வெள்ளி அப்படின்னு ஒரு அறிவு தோணும் நமக்கு கிழிஞ்சலை பார்த்து வெள்ளியும் தோன்றுறது அதை பார்த்த ஒரு பாடு ஒரு ஆசை தோன்றுற வெள்ளி மேலே அப்புறம் எடுத்து காரி துபகப்படுத்தலாம் பார்த்தா வெள்ளி இல்லை வெறும் கிழிஞ்சல் தூக்கி போட்டுருவோம் இப்போ இந்த இடத்துல என்ன பண்ணுவோம் கிழிஞ்சல்ல வெள்ளி இருக்கா இல்லையான்னு கேட்கும்பொழுது கிழிஞ்சலில் வெள்ளிங்கிற எண்ணம் வரத்துக்கு சக்தி அதில் இருக்குது கிழிஞ்சல்ல வெள்ளி இல்லை ஆனால் அந்த பாழபள்ளியம் அந்த பழபளப்பாக கிழிஞ்சல் இருக்கிறதுனால அந்த தோற்றவருடைய சக்தி இதுக்கு இருக்குது இது என்ன மண்ணில் நமக்கு தோன்றதில்லை கல்லில் நமக்கு தோன்றுறதில்லை வெள்ளின்னு கிழிஞ்சல் வந்து தோணுவானே கிழிஞ்சலில் அந்த சக்தி பளபளப்பு இருக்கிறதுனால தான் நம்ம புத்தி அங்கே வெளு வெள்ளி இருக்குதுன்னு நம்ம தோண வைக்கிறது ஆக அது வெள்ளி இல்லாவிட்டாலும் கூட புத்திபூர்வமாக அங்கே வந்து பளபளப்பு இருக்கிறதுனால வெள்ளி இருக்கலாம் ஒரு எண்ணத்தை கொடுக்கறதுனால தான் வெளுப்பு வருது இல்லாத ஒன்று தோண முடியாதுங்கிறதுக்கு அது கற்பனையாக இருந்தாலும் பிரமமாக இருந்தாலும் கொஞ்ச நேரத்தில் பளபளம் இருந்தாலும் அந்த நேரத்துக்கு அந்த புத்தி அந்த இடத்துக்கு போய் வெள்ளியை காமிச்சு வெள்ளி எண்ணத்தை உண்டாக்கி நம்ம புத்திலையும் மனசுலேயும் வரும்படியாக ஆக்கி வெள்ளியும் தோன்றுறது வெறும் அதை பார்த்தோடனே வெள்ளின்னு வர முடியாது எந்த ஒரு வசுவாக இருந்தாலும் அந்த ஆத்ம சித்தன்யத்தினுடைய ஆத்மாவுடைய சுத்த ஒரு டால் அடிக்காமல் எதுவுமே தோண முடியாது என்ன எல்லா பொருளும் ஜடம் இப்போ இந்த லைட்டெல்லாம் ஒன்றும் இல்லை ஆஃப் பண்ணியிருந்தாலும் இங்கே என்ன இருக்குதுன்னு நமக்கு தெரியாது லைட்டு போட்டால் தான் இத்தனை வஸ்தூருக்கும் தெரியும் ஆக இந்த வஸ்துலாம் ஜேரெல்லாம் மேஜையெல்லாம் ஜடமானதுனாலே இயற்கையாக பிரகாஷிக்கிறது கிடையாததுக்கு தெரியாது ஒரு பிரகாஷம் மூலமாக தான் இந்த ஜட வஸ்து தெரிகிறதுன்னு நமக்கு தெரியுது அதுபோல் எத்தனை ஜட வஸ்து உலகத்தில் கண்டாலும் அது இயற்கையாக தெரிவிக்கிறதுக்கு வாய்ப்பு அந்த ஜாட ஜட வ எந்த பொருளாக இருந்தாலும் உலகத்தில் எதுவுமே இயற்கையாக தெரியாது அது சுபாவம் அப்படியே தான் இருக்கும் அப்போ அதுக்கு தெரியணும்னா என்ன பண்ணணும் ஒரு சைத்தன்ய சம்பந்தம் வந்தால் தான் தெரியல ஏன்னா சைத்தன்ய சம்பந்தம் என்ன தெரியவே தெரியாது இது உலகத்தில் நேதி லைட்டு ஒளி இல்லைன்னா ஒரு ரூமில் இருக்கிற சாமான் நமக்கு தெரியாத மாதிரி உலகத்தில் உள்ள அத்தனை பொருளும் கூட ஒரு ஒளி ஞான ஒளி அந்த ஞான ஒளியினுடைய தேவையை கொஞ்சம் பட்டால் தான் அது தெரியுமே தெரியவே தெரியாது அப்படி என்ன ஒரு ஞான ஒளி நமக்கு என்னென்ன எண்ணம் வருதுன்னு பார்க்கும் பொழுது நம்ம உள்ளத்துக்குள்ளே இருக்கிற ஜீவாத்மாவுடைய ஒளி புத்தியில் சொத்த பிரகாசமாக சுத்தமாக பிரகாசமாக புத்தி எந்த தோஷம் இல்லாத இருக்கிறதுனால அதில் அடிக்கிறதுனால அந்த புத்தியில் ஒரு பிரகாசமானத்தினுடைய ஒரு பிரகாஷம் புத்தியில் பற்று புத்தி ரொம்ப சூழ்ச்சுவம் திருஷியத்தை தொக்ரியா புத்தியாக ரொம்ப குறைச்ச இடத்துல இருக்கக்கூடிய சின்னடு புத்திங்கிற சக்தி அந்த சக்தி சுத்தமாக இருக்கிறதுனால அதில் இந்த ஜீவாத்மானுடைய பளபளப்பு விளத்துனால ஞான ஒளி பலபடத்தன் வளர்கிறதுனால அந்த சக்தி என்னாகுது கண்ணு காது மூலமாகக்க உடனே பார்க்க வச்சு அந்த பொருள்லேயும் ஒரு சைத்தன்யம் அந்த பொருளை இந்த பொருள் வாழைப்பழம் தேங்காய் உலகம் சாமான மனுஷா ஆம்பளை பொம்பளை எத்தனை திசை பார்க்குறோமோ இத்தனையும் ஒரு செகண்டுக்குள்ளே ஆகிடுது செகண்டுக்குள்ளே அத்தனையும் ஆறுது அதுதான் இந்த ஆத்ம சைத்தன்யத்தினுடைய ஒரு பெரிய ஒரு விஷேஷம் ஜட வஸ்து கண்ணுக்கு தெரியாது தெரியுறதே அப்படின்னா ஆத்ம சீதனுடைய சம்பந்தம் வந்ததுனால தெரியுது ஆத்ம சீதத்தனுடைய சம்பந்தம் புத்திக்கு வந்து புத்தியிலேருந்து உடனே கண்காது மூலமாக அந்தந்த பொருள்களை பட்டு ததாகாரமாக அந்த ரூபமாக ஆகி ஜடம்னா இப்படி இருக்கும் தேங்காய்னா இப்படி இருக்கும் மாம்பழனால் அப்படி இருக்கும் அது வரைக்கும் உள்ள பொருள நன்றாக தெரிவிக்க முடியாது நமக்கு தெரிவிக்கிறது அந்த சைத்தன்ய சக்தி ஒன்று இருக்கிறதுனால தான் இத்தனை பொருளுமே தெரியுது சைத்தன்ய சக்தி ஒன்றும் ஒரு பொருளும் ஒன்றுமே தெரியாது அது கல்பனை பொருளாக இருக்கட்டும் நிஜ பொருளாக இருக்கட்டும் எந்த பொருளாக இருந்தாலும் வஸ்து ஜடமாக இருக்கக்கூடிய எந்த பொருளாக இருந்தாலும் பரம்பொருளை தவிர எந்த பொருளாக இருந்தாலும் பரம்பொருள் ஒன்று தான் சொதப்பிரகாஷம் பாக்கி எல்லாமே பரப்பிரகாஷந்தான் இன்னொரு நாள் வரக்கூடிய பிரகாஷந்தான் ஆக சூரியன் எல்லாத்தையும் பிரகாஷிக்கிறான் சூரியன் பிரகாஷிக்கு ஒரு பிரகாஷம் வேண்டியதில்லை அது இயற்கையாக பிரகாஷிக்க கூடியது சூரியனுடைய பிரகாசம் இயற்கையாக இருக்குது அதனால் பல பொருள்களெல்லாம் பிரகாசிக்கப்படுற மாதிரி ஆத்மாவில் இருக்க சைத்தனத்தினுடைய பிரகாசத்தை பிரகாசிக்கிறதுன்னூறு சகா சக்தி ஒன்று வேண்டாம் இன்னொரு பிரகாஷம் ஆனால் அது மற்ற அநேக வஸ்துக்களை பிரகாசிக்க செய்கிறது இப்போ உதாரணம் சூரிய பிரகாசம் எடுத்துட்டோம்னால் வெளியில் ஒரு கண்ணாடி பரிசாக வச்சுருமானால் அந்த கண்ணாடிய ஒளி மூலமாக நம்ம வீட்டு ஜன்னல் இருந்ததுன்னா அந்த ஜன்னல்குள்ளே விட்டோம்னா அந்த பிரகாஷம் ஜன்னல்குள்ளே போகும் ஜன்னல் இருக்கிற கூட தெரிவிக்கும் சார் சூரியன் கீழே ஒரு கண்ணாடி வைக்கிறோம் அந்த கண்ணாடி ஒளி ஜன்னல் வழியாக வீட்டுக்குள்ள வந்தோன்னு எதிர்பார்க்குறோம் அதுக்கு தகுந்த மாதிரி நன்னாக வைக்கிறோம் கண்ணாடி அந்த ஒளி என்ன ஜன்னல் வழியாக வீட்டுக்குள்ளே வந்துடும் வீட்டுக்குள்ள சாமானியும் தெரிவிக்கிறது அது எப்படி இல்லை அந்த ஒளியினுடைய சூரிய ஒளி எப்படி இல்லாமல் போய் பிரகாஷிக்கிறதோ பிரகாஷிப்பிக்கப்படுகிறதோ அத்தனை பொருள்களையும் அதுபோல் ஆத்ம பிரகாஷனால் சமஸ்தமான பொருள்களும் பிரகாஷிக்கிறது இல்லைன்னா ஜட வஸ்து பிரகாஷிக்கிறது வாய்ப்பே கிடையாது உலகத்தில் ஜடம் பிரகாஷிக்கிறது உலகத்தில் கிடையவே கிடையாது அதனால் என்ன ஆச்சு நம்ம தான் நிஜமான சத்வாதி இருக்கிறது தான் பிரகாஷிக்க வைக்கிறதே தவிர இல்லாத பிரகாஷிக்க வைக்காது அப்போ கிழிஞ்சலில் தோன்றுறது கூட அந்த புத்தியில் நமக்கு ஒரு ஆசை இருந்ததுனால வெள்ளி வெள்ளின்னு ஆசையை தோண்டும் அது பழப்பளம் பார்த்தோடனே அது வெள்ளின்னு எண்ணெய் வர ஆரம்பிச்சுடுச்சு அந்த வெள்ளையா எண்ணெய் வந்ததுனால அதில் வெள்ளி இருக்குமோன்னு சந்தேகம் வர ஆரம்பிச்சு வச்சு உடனே அஞ்சு வருஷத்துக்குள்ளே ப்ளான் போடுறோம் அந்த வெள்ளியை விற்று பைசா பண்ணி எல்லாம் ஒன்று நினைக்கிறோம் கையில் எடுத்து பார்த்து எல்லாம் கவனிச்சி ஒரு படம் அடையடை வெள்ளி இல்லையேன்னு தூரப்படுறோம் அது எல்லாம் அதுவும் முடியாது கல்பனையில் கூட கல்பனை சொப்னத்தில் கூட கல்பனையில் கூட பிரமத்தில் கூட இல்லாமல் ஒரே வர முடியாதுங்கிறது ஒரு அடிப்படையான ஒரு வாதம் நம்மளுக்கு ஆகியனால நம்மளுடைய வாதம் ஆஸ்திகவாதம் அல்ல ஆஸ்திகவாதம் இருக்கிறது மூன்று காலத்துலையும் இருக்கக்கூடிய ஒரே ஒரு வஸ்து ஆத்ம வஸ்து தான் இன்றைக்கு நாளைக்கு எந்த காலத்தில் இருக்கக்கூடிய ஆத்ம வஸ்து ஒன்று அந்த ஆத்ம வஸ்து ஒன்று தான் இத்தனை வஸ்துவும் பிரகாஷிக்கிறது இல்லைன்னா பிரகாஷமே வரவே வாய்ப்பே கிடையாது நமக்கு அதனால சூரிய பிரகாசமெல்லாம் உலகத்திற்கு பொருள் பிரகாஷிக்கிற மாதிரி ஆத்ம பிரகாசமெல்லாம் உலகம் முழுக்கவே பிரகாஷிக்கிறது நான் தத்திர சூரியோ பாதி நான் சந்திர தாரகம் சூரியன் சந்திரன் அங்கெல்லாம் கூட வை அந்த சந்திரன் சூரியன்லாம் கூட இங்கெல்லாம் பிரகாஷிக்கும் உலகத்தில் இருக்க ஜட பொருள்லாம் பிரகாஷிக்கும் ஆத்மா பிரகாஷிக்க அது கூட பிரயோஜனப்படாது அதுக்கு மேலே உள்ள வஸ்து ஆத்ம வஸ்து எந்த ஆத்மஸ்வரூபம் மூலமாக சூரியன் கூட பிரகாஷிக்கிறானோ எந்த ஆத்மஸ்வரூபமாக சந்திரன் கூட பிரகாஷிக்கிறானோ எந்த ஆத்மஸ்வரூபம் வாயுலாம் காத்தடிச்சு எல்லாம் பண்ணுறதோ எல்லாத்துக்கும் மேற்பட்டதாக உள்ள ஒரு பிரகாஷ்வரமானது ஆத்மா எல்லாத்தையும் பிரகாஷிக்கும் சூரியன் ஆத்மாவை பிரகாஷிக்காது தன்னைத்தானே பிரகாஷித்துக்கொள்ளும் சூரியன் ஆனால் ஆத்மா பிரகாஷிக்க தெரியாது ஏன்னா ஆத்மா பார்க்கும்போது சூரியன் கூட ஜட மாதிரி தான் கூட அதனால் சுதப்பிரகாசத்துவங்கிறது சூரியனுக்கு இருந்தாலும் இயற்கையான பிரகாஷத்தம் இருந்தாலும் கூட ஆத்மாவதில் பரமான்ந்தாக வேற ஆனதுனால அது அதை பிரகாஷிக்கிறதுக்கு ஆத்ம பிரகாஷத்தினால தான் அது பிரகாசிக்கும் இல்லைன்னா பிரகாசிக்க முடியாதுன்ற வேதங்கள்லாம் நான் சூரியோ பாதி தத்திர இந்த ஆத்மாவை இடத்த சூரியன் போய் பிரகாஷிக்க முடியாது நான் சந்திர நட்சத்திரம் எல்லாம் உலகம் முழுக்க பிரகாஷிக்கணும் அது போய் ஆத்மாவை பிரகாஷிக்க வைக்காது பின்ன எப்படி இதெல்லாம் பிரகாஷிக்கிறது தசிய பாசா சர்வவிதம் விவாதி ஆத்ம பாசத்தினால ஆத்ம சைத்தன்ய பாசத்தினால உலகம் முழுக்க பிரகாசம் சூரியச்சந்திரன் பிரகாஷிக்கிறோம் சூரியச்சந்திரனுடைய பிரகாஷோடு எங்கேருந்து வந்ததுன்னா ஆத்ம பாசத்தினால தான் வந்ததுன்னா இப்போ இந்திரன் ஆனந்தமாக இருக்கான்னா எப்படி ஆனந்தமாக இருக்கான்னா மனுஷன் இல்லேருந்து ஆரம்பிச்சு இந்திர வரைக்கும் எல்லாருக்கும் ஆனந்தம் சொல்லிகிட்டே போகிறது இவ்வளோ ஆனந்தம் நூறு குண ஆனந்தம் பத்து குண ஆனந்தம் நூறு குணானந்தான் சொல்லிகிட்டே போகிறது அந்த ஆனந்தம் எங்கேருந்து வந்ததுன்னா ஏத் சௌக்கியாம்புதிலேஷலேசதையுமே சக்கராதையோ நெர்மிதா எந்த ஆத்மஸ்வரூபத்தில் கோடிக்கணக்கான எண்ணம் முடியாத அளவுக்கு ஆனந்தம் இருக்கோ அந்த ஆனந்தனுடைய லெவலேஷன்தான் இந்திரனுடைய சுகம் அந்த டால் அடிக்கிறது தான் நிஜமான டால் அடிக்கிறதையும் இப்படி பார்த்துட்ருக்கும் ஏத் சௌக்கியாம்புதிலேஷதையுமே சக்கராதையோ நிர்மிதாக இந்திரன் போன்றதுலாம் எந்த சௌக்கியமாக உள்ள ஆனந்த சமுத்திரமாக உள்ள சச்சிதான சுருபமாக உள்ள இந்த ஆத்மஸ்வரம் இருக்கும் அதனுடைய ஆனந்தத்தில் லேச லேஷத்தையுமே கொஞ்சம் கொஞ்சம்தான் இந்திரனுடைய சுகம்ங்கலாம் இந்திரனுக்கு நிறைய ஆனந்தம் இருக்குது அந்த ஆனந்தம் எந்த ஆனந்தம் பரமாத்மா ஆனந்தம் அந்த இந்திர சுகம் பெரியுது அதனால நம்ம போய் அடையிறது நம்மளாம் ஆசைப்படுறோம் யாகம் பண்ணுறோம் வேள்விகள் பண்ணுறோம் சொர்க்காக சொர்க்கத்துக்கு போகணும் இந்திரனுடைய சுகத்தை அடையிக்கணும் சொர்க்க சுகத்தை அடையணும் ஆசைப்படுறோம் அது எந்தளவு மனுஷானந்தத்துக்காள் பெருசு அதனால அந்த சுகத்தை அடையணும் முயற்சி பண்ணுறோம் ஆத்மானந்த பார்க்கும்போது இந்திரனுடைய சுகங்களெலாம் ரொம்ப சின்னதாக அல்பமாக இருக்கும் அது சுகத்து பேரே இருக்காது சுக ஆபாசம்தான் சொல்ல முடியாது நிஜமான சுகமாவோட சொல்ல முடியாது எப்படி இந்த கெணிஞ்சலை பார்த்தா வெள்ளியினுடைய தோற்றம் தான் இருக்கோ நிஜமான வெள்ளி இல்லையோ அதுபோல சுக்கரன் இந்திரனுடைய சுகங்கள் பிரம்மாவுடைய சுகங்கள் மற்றவர்களுடைய சுகங்களை பார்க்கும்போது உயர்ந்த லோகத்தில் உள்ள சுகங்களை பார்க்கும்போது ஆத்ம சுகத்தை பார்க்கும்போது அதெல்லாம் கீழே நம்ம சுகத்தை பார்க்கும்போது அதெல்லாம் மேலே மனுஷ சுகத்தை காட்டுல மேல் சுகம் ஆத்ம சுகத்தை காட்டுல கீழ் சுகம் தான் எல்லாம் ஆகினால் அவாடு என்ன பண்ணுறாள் தேவதைகள்லாம் கூட என்ன பண்ணுறா இந்த பூமியில் வந்து தபஸ் பண்ணி ஞானத்தடைஞ்சி அது மூலமாக தன்னுடைய பிறகு இல்லாத பெரும்பேற்று போக்குவரத்து கொள்ள முடியும் ஆகினால யாராக இருந்தாலும் இந்த லோகத்துக்கு வந்து மத்திய லோகம் இந்த லோகத்துக்கு பேர் ஈரேழு பதினாலு லோகங்கள் மேலே ஏழு லோகங்கள் கீழ் ஆறு லோகங்கள் மத்தியில் இருக்கிற லோகம் பூலோகம் அந்த தேவதையிலாகட்டும் கீழிருக்கிற தேவ ஆறு நாக எந்த அத இருக்கட்டும் மேலே இருக்க இந்திரா தேவதாகட்டும் எந்த தேவத்தில் எங்கே இருந்தாலும் அத்தனை பேரும் ஞானத்தடையறதுக்கு அந்த லோகத்தில் வாய்ப்பு கிடையாது இந்த பூலோகத்தில் வந்தால் தான் இந்த பூலோகத்தில் வந்து மனுஷனாக பறந்து நல்ல சம்ஸ்காரத்தை அடைஞ்சு புரிஞ்சிக்கிட்டு ஞானத்தை முறிஞ்சிந்து ஞானத்தை அனுபவிச்சா தான் அவளுக்கு மோசம் இல்லைனா அவளுக்கும் நூற்று கணக்கா இருக்கலாம் ஐநூறு வருஷம் இருக்கலாம் ஆயிரம் வருஷம் சில பேர் ஐம்பது வருஷம் செத்து போயிட்டா சில பேர் நூறு வருஷம் செத்துப்பாரு சில பேர் நூற்றம்பது வருஷம் இருக்காங்கிற மாதிரி நம்மள கண்ணு அதிக நாட்டிருக்கா அவளதான் அப்புறம் அவளுக்கும் ஒரு நாள் போக வேண்டிய நாளை வரும் அவளுக்கும் போக வேண்டி தான் ஆ பிரம்மஸ்தம்ப பர்யந்தம் சதுரமக பிரம்மாவிலேருந்து ஆரம்பித்து பார்த்தா சாமானிய உலகத்தில் இருக்க சின்ன புஸ்தம் சின்ன ஒரு பூச்சி வரைக்கும் பார்த்தா எல்லாமே பிறந்து இருந்து சாகனம் இருக்கிறதுங்குறது ஒன்றும் கிடையாது ஆத்மா வஸ்து ஒன்றே ஒன்று தான் இருக்கக்கூடாது பாக்கி எத்தனை இருந்தாலும் பிறக்கும் இருக்கும் போய்விடும் சதுரமுக பொருமாவுக்கு தான் அவருக்கு கோவிலே கிடையாது ஏன்னா அவரும் வந்து சிருஷ்டிகர்த்தாக ஆகிட்டார் அதிகாரி புருஷன்னு அவருக்கு போயிரு ஈஸ்வரனாக சொல்ல மாட்டோம் ஈஸ்வரன் பரமேஸ்வரன் சொல்கிறோம் விஷ்ணுவை சொல்கிறோம் அம்பாடை சொல்கிறோம் பாக்கியத்தனையும் சுவாமி சொல்கிறோம் ஈஸ்வராம்சமா பிரம்மதேவனே ஈஸ்வரன் சொல்ல மாட்டோம் ஏன்னா ஒரு அதிகாரி புருஷன் சிருஷ்டிகர்த்தா அதுக்குன்னு ஒரு பதவி இத்தனை தபசெல்லாம் பண்ணினால் பிரம்மப்பட்டம் கிடைக்கும் அந்த பிரம்ம நேவனாக எல்லா அறிவோட கூடிய எல்லா ஜானமும் இருக்கும் ஆத்ம ஜியானம் தவிர பாக்கி எல்லா ஜானமும் இருக்கும் அவர் உலகத்தையே படைச்சி கடைச்சி எல்லாம் பண்ணுவார் தாதா யசாபூர்வம் மக்கள் பெயர் எத்தனை யுக யுகமாக நடந்த விஷயங்கள்லாம் அவர் ஞாபகம் இருந்துட்டு அப்படியே அடுத்த அடுத்த சமயத்தை வரும்போது பிரளயம் வரும்போது பிரளயம் முடிஞ்ச உடனே சிருஷ்டிப்பட்டது சக்தி உள்ளவராக இருப்பார் ஞானம் மாத்திரம் கிடைக்காது ஞானம் அடைஞ்சால் சிருஷ்டி முடியாது சம்ஹாரம் முடியாது பரிபாலனை முடியாது ஞானம் அடைஞ்சால் ஒரே சச்சிதார சுருமா தான் இருக்க முடியும் அதனால் ஞானம் அடைஞ்சாலும்னா அவருக்கு சிருஷ்டி வேலையும் கிடையாது பரிபாலனை வேலையும் கிடையாது சம்ஹார வேலையும் கிடையாது எல்லாம் ஒரே ஆத்மஸ்வரூபமாக இருப்பான் ஞானம் அடையாத யார் இருந்தாலும் பிரம்மதேவனே இருந்தாலும் சதுரபுரமாவாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் ஒரு நாள் எல்லாரும் இறங்கி வந்து பூலோகத்தில் பிறந்து வர்ஷனாக இந்த உண்மையான தத்துவஜானத்தை அடைஞ்சி அது தான் பிறவில்லாத பெருமை பெற தான் இந்த லோகத்துக்கு கர்ம பூமின்னு சொல்லி ஞான பூமின்னு சொல்லி இந்த பூமிக்கே விசேஷம் இந்த பிறவிக்கே விசேஷம் ஆக ஞான முடியாது சர்வஞ்ஞானமாக உள்ளவராக இருப்பார் ஆனால் அவருடைய பிரியூடு புரிஞ்ச உடனே அவர் எப்படி போவாரோ அந்த நிலைக்கு அங்கே இருக்கவெல்லாம் சேர்ந்து போடுவார் ஆக அத்தனை நிலை அடைஞ்சவரை என்ன பண்ணுவார்னா கடைசியாக ஈஸ்வராம்சமாக பகவதன் இருக்கிற தோணி அவரை திரும்பி பெறவில்லாத நிலையை அடைவிக்கும் அதனால் நம்ம இங்கே உபாசனையெல்லாம் நிறையா பண்ணுவோம் என்ன பண்ணுவோம்னா பிரம்மலோகத்துலேயும் உட்காந்துருப்பான் பிரம்மதேவனுக்கு என்றைக்கு மோட்சமோ அன்னைக்கு தான் இவருக்கு மோட்சம் அது வரைக்கும் அங்கேயே உட்காந்து தபஸ் பண்ணிகிட்டே உட்காந்துருப்பான் ஞானம் வந்துனா இங்கேயே போடுவான் ஞானம் வராதும் தபஸ் பண்ணி உபாசனை பண்ணுவெல்லாம் பிரம்மலோகம் போவான் பிரம்மலோகம் போய் அங்கேயே இருந்துகிட்டு அவரோடே போய்கிண்டு அவருடைய பிரியூடு எப்போ முடியுமோ அப்போ வந்து சர்வஜானம் உள்ளவராணத்த உண்டு ஆத்மஜானந்தோர் பாக்கிய ஞானம் உள்ளவராணத்த உண்டு ஈஸ்வரனே அவருக்கு ஞானத்தை உபதேசம் பண்ணி அப்படியே ஐஷியன் பிரம்மணா சகதே சர்வே சம்பிராப்தே பிரதிசஞ்சரே பரஸ் சாந்தே பராத்மாரகா கிருதாத்மான பிரவிசந்தி பரம் பதம் ஆக அந்த உலகம் படைக்கிற பிரம்மதேவன் கூட பல ஆண்டு காலம் உலகத்தை படைத்து படைத்து அங்கேயே உட்கார்ந்து அவருடைய பீரியடு எப்போ முடியும்னு பார்த்தோன்னா அந்த பீரியடு முடிஞ்சவுடனே அவருக்கு பரமாத்மாவே வந்து ஈஸ்வரஸ்வரூபமாகவே வந்து ஒரு தெளிவான ஞானத்தை கொடுத்து அவரை அழிச்சு விடும் ஞானத்துலேருந்து விடுதலை ஆக்கிடும் அது வரைக்கும் இங்கேருந்து போன உபாசனை போடலாம் அங்கேயே உட்காந்து தபசு பண்ணிட்டே இருப்பாள் அப்போ தான் ஞானம் வந்து அவளும் சேர்ந்து போவாள் அப்படி ஒரு முறை இருக்குது இந்த ஞானம் வந்து போகிறதுக்கு ரெண்டு வழிமுறைகள் ஒன்று இங்கேயே பிரத்யஷமாக தெரிஞ்சுந்து அரோ அப்புறோஷம் அனுபூத்தி அடையர் இங்கேயே ஞானத்தை அடைஞ்சு அனுபூத்தி அடையர் இன்னொன்று நிறைய தபசெல்லாம் பண்ணிட்டு போய் உட்காந்துட்டு அங்கேயிருந்தே பிரம்மதேவனுக்கு எப்போ ஒரு ஞானம் கிடச்சி அவர் எப்போ முடிவு வரோ அது வரைக்கும் உட்காந்துருப்பான் அதனால உட்கார்ந்தாலும் தெரியாது அவளுக்கு ஏன்னா ஞான ஸ்டைலே சம்போர்டைலேயே இருந்தாலும் அவளுக்கு தெரியாது மோட்சம் மாத்திரம் கிடைக்கும் விடுதலை மாத்திரம் கிடையாது ஞான நிலைமையில் இருப்பான் மோட்சம் மாத்திரம் இருக்காது அப்படி இருந்துட்டு இருப்பான் மோட்சம் வந்து வரும்போதுங்கிறது விடுதலை வருதுங்கிறது பிறவில்லாத பெரும் வரும்போதுங்கிறது அது பிரம்மதேவனுக்கு எப்போ அதோடு சேர்ந்து போகும் அப்படி இந்த ஞானம் ஒன்று நேற்றிக்கு இன்றைக்கு நாளைக்கு இன்றைக்கும் அழியாத நிலையில் ஒரே நிலை இருக்கக்கூடியது அந்த ஜான சுரூபமாக இருக்கிறது தான் அந்த சுரூபத்தில் டால்னால் தான் அந்த பிரகாஷினால் தான் புத்தியில் அடிபட்டு பிரகாஷித்து அது மெல்லாம் உலகம் முழுக்க பிரகாஷிச்சிக்கொண்டு இத்தனையும் பிரகாஷிக்கு செய்கிறது இத்தனையும் செய்கிறது எது புத்தி புத்திக்கு பிரகாஷிக்கு செய்கிறது ஆத்ம சுரூபத்தில் வந்த ஒரு பிரகாஷ் ஆக இப்படி ஒரு பிரகாஷ பரம்பரை வருது ஜீவாத்மாவுள்ள பிரகாஷம் புத்தியில் பிரகாஷித்து சுத்தமான புத்தியில் பிரகாஷிச்சு அது மூலமாக கண்ணு காலம் மூலமாக பொருளை பிரகாஷித்து பொருளாக அந்த ரூமாக இருந்து பிரகாஷிக்கிறது கண்ணுக்கு தெரிய நிஜமான வசூல் நினச்சிட்டு இருக்குமே அதுவும் அப்படி தான் இருக்குது கல்பனையாக தோடின சுக்தியில் கிழிஞ்சல் தோன்றுறதே அதுவும் அப்படி தான் தோன்று வித்தியாசம் என்ன கிழிஞ்சலில் ரெண்டு செகண்டில் போடுறது இது ஏன்னா அந்த கிழிஞ்சல் இல்லைன்னு அந்த வெள்ளியிலே தெரிஞ்ச உடனே கிழிஞ்சலுடைய அறிவு பேடுறது அதனால அந்த கிழிஞ்சலில் எப்போ வரைக்கும் வெள்ளின்னு அது வரைக்கும் வெள்ளிங்கிற அறிவு நம்மகிட்ட இருக்குது எப்போ கிழிஞ்சலில் வெள்ளியிலே அறிவு தெரிஞ்சு சுத்தி கண்ணால் பார்த்துட்டோமோ நிஜமானது அதுதான் தோற்றம் தான் வந்து உடனே கி கிழிஞ்சலில் வெள்ளி பேடுறது அதுபோல் நமக்கும் ஆத்மாவில் என்ன வரைக்கும் தெரியாமல் இருக்குமோ அது வரைக்கும் உலகங்கள்லாம் தெரிஞ்சுகின்றே இருக்குது இது கல்பனையான உலகத்தில் வாழ்ந்துகிட்டே இருக்கும் இல்லாத உலகம் இல்லை இருக்கிற உலகம்தான் சுக்தியை பார்க்கும்போது கிழிஞ்சல்னு எப்போது தெரியுதோ அது வெள்ளின்னு எதுக்கும் தெரியுதோ வெள்ளி அது வரைக்கும் நிஜமாக தான் நினச்சிட்டு அது வெள்ளியே நிஜமாக எத்தனை நிமிஷம் நினச்சு நினச்சிட்டு இருக்குமோ இந்த உலகத்தையும் நிஜம் நினச்சிகிட்டே இருக்கும் இது வரைக்கும் நினைக்கிறோம் எது வரைக்கும் ஆத்மீகான இல்லையோ அது வரைக்கும் நிஜமான உலகமாக தான் நினைக்கிறோம் ஆக இந்த உலகம் பொய்னு சொன்னாலும் கூட அனுபவம் வந்த ஒரு பாடு பொய்யே தவிர அனுபூதி வந்த பாடு பொய்யே வரைக்கும் அது வரைக்கும் நிஜமாக தான் இருக்குது ஆக இந்த உலகம் வாழ்க்கை பண்ண வேண்டிய காரியங்கள் அத்தனையும் நிஜமாக பண்ணிகிட்டு இருக்கும் இது வரைக்கும் நிஜமாக பண்ணிகிட்டு இருப்போம் இது வரைக்கும் ஆத்மீஞானம் வரலையோ அது வரைக்கும் பண்ணிகிட்டே இருக்கும் ஆத்மீஞானம் வந்த ஒரு பாடு அப்போது தேவைப்படலை அதனால வந்து தேவைப்படாதனால ஒதுக்கிறமே தவிர இல்லையென்னு நம்ம தேவைப்படாதனாலும் ஒதுக்கிறோம் கிழிஞ்சலில் வெள்ளின்னு தோன்றுற வரைக்கும் விஷயம் இருக்கும் தோணல அந்த அறிவு மறைஞ்சி போன உடனே அதை விட்டுறோம் அதுபோல் தியானங்கிற அறிவு வந்த உடனே உலகங்க அதிகம் தேவையில்லை அதனால விட்டுறோம் ஆனால் உலகம் இருக்கும் அடுத்தவனே கிழிஞ்சில் பார்த்து வெள்ளியின் என்ன வரும் நமக்கு வேணா வராது இந்து ஒத்தன் போனான்னா கிழிஞ்சில் பார்ப்பான் அவர் வெள்ளி இருக்கும் தோணும் இந்த பையனே என்ன பண்ணுவான் முதல்ல கிழிஞ்சல வெள்ளியும் தோடுத்து எடுத்து விளையாட்டு பண்ணான் அப்புறம் பார்த்தா இல்லேயும் தெரிஞ்சு நாலு பெண்களை கூப்பிடுவோம் இது பார்த்து தான் வெள்ளியிருக்கு வெளியிருக்கு காமிப்பான் அவனே வெளியே பார்த்து பலவேரை கிழிஞ்சலை காமிச்சுக்கிட்டு ஏமாற்றுவான் அதுக்கெல்லாம் கூட கிழிஞ்சல் வெள்ளியிருக்கு மாதிரி எதுதான் உபயோகப்படுத்திமா அந்த எண்ணங்கிட்டு அந்த சம்ஸ்காரங்கள் அதெல்லாம் கூட இருக்கும் பொயின்னு போய் தோற்றம்தான் தோணிதாலும் கூட தோற்றத்துலேயும் எண்ணங்கள் சம்ஸ்காரங்கள் மறையாது ஏன்னா மற்ற பிள்ளைகளும் காமிச்சு மற்ற வாழையும் காமிச்சு இது பார் இது பார் கிழிஞ்சல் வெள்ளி வெளியே இருக்காது ஆனால் அவனுக்கு அந்த எண்ணங்களுடைய சம்ஸ்காரங்கள் இருக்கிறதுனால அடுத்தவன் பரிசம் பண்ண தோணும் அவன் எடுத்து பார்ப்பான் அடையிடையேப்பா அவன் தூரப்படுவான் அவாளுக்கு அந்த சுக்தியிலே வெள்ளிங்கிற எண்ணம் வரைக்கும் அந்த சுக்தி வெளிப்பாக தான் தோணும் இந்த உலகம் அவவாளுக்கு இது வரைக்கும் அனுபவம் வராமல் இருக்கோ அது வரைக்கும் நிஜமாகத்தான் இருக்கும் நிஜமாகத்தான் இருக்குது அதுக்கு பிற்பாடு ஜானம் வந்து ஒரு பாடதான் போகிறதவர்கள் இல்லைன்னு கிடையாது அதனால இந்த விஷயம் புரியாதவா பலரும் என்ன கேட்டான்னா அதுவே இதில் உலகம்லாம் போயின்னு சொல்லிட்டு போய் சொல்லிட்டு ஒன்றும் பண்ண வேண்டாம் நான் பண்ண வேண்டாம்னு சொல்லி எல்லாத்தையும் விட்றதுக்கு தயாராக இருக்கா எதையும் விட்றதுக்காக சொல்லல எல்லாம் பண்ணுறதுக்காக சொல்லப்படுறது கல்பனை அதனால் உலகம்ங்கிறது இருக்குது அதில் நம்ம வாழ்ந்து எல்லாத்தையும் பண்ணணும் பண்ணி முடித்த ஒரு பாடு வந்த ஒரு பாடு நமக்கு தேவையில்லை அதை ஒரு இடத்த சொல்கிற ராஜசங்கரர் அவிஜாதே பரேதத்வே சாஸ்திராதிஷ்பதார் இது வரைக்கும் நம்ம சாஸ்திரங்கள்லாம் அனுஷ்டானங்கள்லாம் பண்ணிகிட்டு இருக்கோமோ ஆத்மஸ்வரூபம் அறியாத வரைக்கும் பிரயோஜனம் இல்லை அது ஏன் ஆத்மஸ்வரூபத்துக்காகத்தான் இத்தனை சாதனையும் பண்ணணும் அந்த சாதனை இது வரைக்கும் ஆத்மீகாந்தை கொடுக்கலையோ இது வரைக்கும் பண்ணி என்ன பிரயோஜனம் அதனால ஆத்மக்யானம் அடையறுத்துக்கொண்ட சாதனமாக அது ஆகணும் அப்போ தான் அத்தனை காரியம் பிரயோஜனமாகும் விஜய்யாதேவி பரைய தத்துவம் சாஸ்திரமலா ஆத்மகாந்தை அடைஞ்சுட்டான் அப்போ என்னன்னா அப்போ தேவையில்லை தானாகவே அவர்கிட்ட ஒதுக்கிப்படுத்து அந்த வேலை அவருக்கு செய்ய வேண்டிய அவசியம் இல்லாமல் போய்டுது ஆக எப்படி பார்த்தாலும் இது வரைக்கும் ஞானத்துக்கு சாதனமாக அந்த நம்ம காரியங்களை உபயோகப்படுத்துக்கலையோ கருமாக்களையோ உபாசனைகளையோ ஞானங்களையோ இது வரைக்கும் உபாசனைகள்லாம் உபயோகப்படுத்திக்காமல் இருக்கும் ஞானம் வரத்துக்கு அது வரைக்கும் எத்தனை பண்ணி என்ன பிரயோஜனம் அது பண்ணுறதுக்காகத்தான் எத்தனை பண்ணணும் அதனால் அது வராது இருந்ததுனால் அத்தனை பண்ணி பிரயோஜனம்லாம் போயிடும் படித்த ஒருபாடு ஞானம் வந்து விடுத்து அப்போ என்ன பண்ணுறது தேவையில்லை ஒரு ஏனி இருக்குது படி இருக்குது மேலே ஏறி வரதுக்கு அது வழியாக ஏறி ஏறி மேலே போகணும் மேலே ஏறி போகணும் படம் என்னாச்சு வர வேண்டிய அவசியம் கிடையாது படி வேண்டிய அவசியம் கிடையாது அப்போ அவனுக்கு பண்ணி தேவையா தேவையில்லை ஆனால் நமக்கு படினா அப்படின்னா இந்த மாதிரி படி இல்லை ஆத்மனிஷ்டிக்காக வர வேண்டிய காமம் குரோதம் துவேஷம் அகங்காரம் போன்றவைகளெல்லாம் ஒதுக்கி தள்ளிவிட்டு போகிற படி அதனால திருப்பி வரமாட்டோம் சாமானிய படியாகிறது இந்த வாணி மாளிகிற படியாக இருந்தால் ஏறணும் ஏறிதான் இறங்கணும் அந்த மாதிரி படியில் ஏறினால் ஏறி இறங்கணும் ஆனால் மனசுக்கு உள்ள எண்ணங்களை வளர்த்துக்கும்போது அது படிப்படியாக வளர்த்துன்னு போகும்போது அந்த படியில் திருப்பி இறங்க மாட்டோம் காமம் குரோதம் துவேஷம் அகங்காரம் ஈகோலும் அதெல்லாம் இருக்குது இதெல்லாம் போகணும்னா இதெல்லாம் போயிடுத்து விடணுன்னா பட்டு விட்டுட்டோன்னா அந்த படியெல்லாம் விட்டுட்டு வந்துட்டோன்னா அப்போ மேல் படியில் போய் ஆத்மஸ்வருக்கு வந்துட்டோன்னா அப்போ அதெல்லாம் இருக்காது தானே போயிடும் தேவைப்படாது விருப்பம் இருக்காது ஒன்றுமே இருக்காது எல்லாமே நிறைஞ்சதாயிடும் எப்போ நிறைஞ்சதாக இருக்கோ அப்போ இன்னொன்று இருக்குதுன்னு எண்ணம் வராது இன்னொன்று இருக்குதுன்னு தேவைப்படாது ஆசை வராது கோபம் வராது துவேஷம் வராது ஆகினால அது வரைக்கும் அது எல்லாம் சாதனைகள் போல படிப்படியாக வரும் படிப்படினா இந்த மாடிப்படி மாதிரி படி அல்ல மாடி மாதிரி திருப்பி இறங்கி ஆகணும் வைகுண்டம் போகிறா கைலாசம் போகிறோன்னா அது மாதிரி படி அங்கே போகிறா திருப்பி வரணும் ஒரு இடத்த லட்சியத்தோடு மேலே போகிறா திருப்பி வரணும் மேலே போகிறது இல்லை கீழே போகிறதில்லை விடுறதுதான் அப்படின்னு வந்துட்டோம்னா விடுறது தான் படின்னா அப்போது அந்த படி நமக்கு இடஞ்சலாக காமோ குரோதோ எல்லாம் விடுறப்படி இதெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறபடி இதெல்லாம் விட விட விட மேல் படியில் போவோம் நம்ம மேல்நிலைக்கு போவோம் சில குணங்களை ஆத்மாவுக்கு வரவிச்சுக்கிறோம் நல்ல குணங்கள்லாம் சத்தியம் உண்மை பேசுகிறது திருடாமல் இருக்கிறது தவுறு பண்ணாமல் இருக்கிறது சஞ்சலம் இல்லாமல் நல்ல குணத்தை வரவிச்சுக்கிறோம் இந்த படி கூட நல்லதே தவிர படி ஏறுற குணம் மாதிரி இல்லை படி ஏறுற படி மாதிரி இல்லை இதுவும் நல்ல குணத்தை சம்பாதிச்சுக்கிறோம் கெட்ட குணத்தை விடுறோம் அந்த மாதிரி உள்ள படிகளே தவிர வழக்கம் ஏற படி மாதிரி படி இல்லாது மாடியில் ஏற படியாக இறங்கி ஆகணும் அந்த மாதிரி படி இல்லாது நல்ல குணத்தை சம்பாதிச்சுக்கிறது கட்ட குணத்தை விடுறது இந்த ரெண்டு படிக்கும் ஏறுவது இறங்குறது ரெண்டு கிடையாது வளர்த்து கொள்வது அதை விடுறதுங்கிற விட்ட ஒரு பாடு திருப்பி தேவையில்லை நமக்கு ஒரு ஒரு குணமாக விட்டுவிட்டோம்னா அப்புறம் அந்த குணத்தை நமக்கு தேவையே கிடையாது ஒரு ஒரு குணமாக சம்பாதிச்சுவிட்டோம்னா நல்ல குணங்கள் எல்லாத்தையும் எடுத்துட்டுட்டோம்னா அதுக்கு பாட்டு இன்னும் முயற்சியே கிடையாது அப்போ முயற்சி இல்லாத ஒரு நிலை எங்கே இருக்குமோ அதுதான் ஆத்ம கியானிட்டு ஒரு நிலை ஆக முயற்சி பண்ண வேண்டியது அவசியமானது முயற்சி பண்ணுறதுக்காக அத்தனை சாதனைகளையும் ஒத்துக்க வேண்டியது நம்ம வேதமெல்லாம் ஒத்துக்கணும் கருமானுஷ்டானத்தை ஒத்துக்கணும் பூஜைகளை ஒத்துக்கணும் விக்கிரகார்த்தம் ஒத்துக்கணும் இதெல்லாம் கூட நம்முடைய மனசுக்கு நல்ல குணத்தை கொடுக்கறதுக்கு உபகாரமாக இருப்பதுனால இத்தனையும் ஏற்றுக்கணும் ஒன்றும் இல்லையுன்னு கிடையாது இத்தனையும் சாதனைகளாக ஏற்றுக்கொண்டு ஏற்றுக்கொண்டு மேலே போன ஒரு பாடு மேலேனா எங்கே எங்கே வைகுண்ட கைலாசம் இல்லை ஒரு ஒரு நல்ல முன்னேற்றத்தை வாழ்க்கையில் அடைகிற மாதிரி பணத்தினால ஒரு முன்னேற்றம் அடைகிறான் கோட்டீஸ்வரன் ஆராங்கிற மாதிரி லட்சாதி ஆயி கோட்டீஸ்வரர் ஆகி ஆத்ம குணத்தில்த்தில் மு முன்னேற்றம் என்னென்னா நல்ல குணங்கள்லாம் மேலே மேலே வளர்த்து கொள்வது முன்னேற்றம் அப்படிப்பட்ட நல்ல குணங்கள்லாம் ஏற்றுக்கொண்டு முழுஷாக மனசு புத்தி எல்லாம் தெளிவாக ஆகிடுச்சுன்னா அப்போ முன்னேற்றத்துடைய முழு பயணம் அடைஞ்சிட்டான்னு அப்போ அவனுக்கு என்ன தோணும் எதை பார்த்தாலும் பிரம்மமாவே தோணும் ஆத்மாவே தெரியும் துதிய வஸ்து ரெண்டாவது வஸ்து தெரியாது ஏன்னா ரெண்டாவது வஸ்து வந்து அதுங்க ஆசை வரும் கோபம் வரும் அகங்காரம் வரும் எதுவுமே வரும் அதனால் அவன் கணக்கில் ரெண்டாவது தெரியாது நம்ம கணக்கில் அவன் பார்த்துட்டு இருக்கான் பேசிகிட்டு இருக்கான் சாப்பிடின்ட்டுருக்கான் எல்லாம் பண்ணியிருக்கான்னு தோணும் அதை வச்சு தான் கீதையில் என்ன சொன்னால் பிரம்மார்ப்பணம் பிரம்மகவி பிரம்மா குரு பிரம்மணாகுதம் பிரம்மை தேன கந்தவியம் பிரம்மகர்ம சமாதினா அவன் சாப்பாடு தூக்கம் நட எல்லாமே அவனுடைய காரியங்கள் எது நடந்தாலுமே பிரம்மசுரமாக பார்த்து அவன் பண்ணுவான் ஏன்னா அவனுக்கு துதிய வசூல் ரெண்டாவசு தெரியாதனால எது பண்ணாலும் அப்படியே நினச்சி அந்த பாவனோடயே இருப்பான் கீழே இறங்கவே மாட்டான் அவனுடைய மனது அவருடைய புத்தி கீழே இறங்கவே இறங்காது இறங்கிறதுக்கு ஒன்றும் சாமானும் கிடையாது ஏன்னா பாக்கி எல்லாருந்தான் போடுத்தேன் இறங்கி வேண்டி யோகிக்க வேண்டிய விஷயங்கள்லாம் பேடுத்து புத்தியிலேருந்து மனசுலேருந்து எல்லாம் போடுது மேலே ப்ரொமோஷன் ஆகி மேலே நல்ல குணத்தோட வந்த பிற்பாடு தீய குணங்கள் கெட்டடங்கள் கட்டச்சி நல்ல வரது வாய்ப்பைக்கூட அதெல்லாம் போயிடுச்சு ஞான அக்னி சர்வகர்மாணி பஸ்மசாத் குருத்தர்ஜுனா ஞானமாகிற அக்னியில் ஒரு ஒளியில் இந்த உலகத்தில் செய்யக்கூடிய அத்தனை வஸ்துகளையும் அத்தனை பொருள்களையும் எல்லாத்தையுமே பார்க்க முடியாத அளவுக்கு ஆகிடுத்துன்னா அப்புறம் எப்படி அதை பார்க்க போகிறாங்க ஒன்றுமே தெரியாது அவங்க கணக்கில் எல்லாம் ஒன்றாவே தான் தெரியும் அந்தமாரி ஒரு ஞான நிலை அடையிறதுன்னு ஒன்று இருக்கிறது அது எப்போதும் உள்ள ஒரு நிலை அது வந்து சத்வாதம் அது இல்லைங்கிறது தேவனும் அல்ல இருக்கிறதுலே வந்தது அதனால் நம்ம அத்வைதமாகந்து இருக்கிறதுலேருந்து வந்த ஒரு விஷயமே தவிர எல்லாத்துலேருந்து வந்ததுங்கிறது ஒன்று ஆக நம்மளு வாதம் தான் வந்த வாதம் மற்றவர்களுக்கெல்லாம் எல்லா உலகத்தை படைத்தார் அப்படின்னு சொல்லுவான் வைஷ்ணவராகட்டும் மாதராகட்டும் சிவனாகட்டும் உலகத்தை படைத்தார் எப்படி படைத்தார் அப்படி படைத்தார் இல்லாத பகவத் சங்கல்பத்தினால படைத்தார் இல்லாத படைத்தாங்க என்னாகும் இல்லாத படைக்கிற ஒரு விஷயம் இருக்குன்னாரு நமக்கு இல்லாத படைக்கிற விஷயமே கிடையாது இருக்கிறதத்தான் கல் புத்தி மூலமாக நம்ம அறிவுபூர்வமாக யோசித்து சிந்தனை பண்ணி படைத்த விஷயங்கள்லாம் ஏற்றுக்கிறோம் நம்ம அதனால் படைப்பில் இல்லாத விஷயத்தை படைக்கிறதுன்னு ஒன்று இருக்கிற விஷயத்தைத்தான் தோற்றமாக காண்பித்து படைத்து வருதுன்னு ஒன்று அறிவுபூர்வமாக சிந்தித்து இந்த மாதிரி சிருஷ்டி வந்தது போக்குவரன்னு தெரிஞ்சு கொள்வது ஒன்று அப்படி இல்லாமல் உலகமே படைக்கப்பட்டது பெருமாவினாலும் இதுக்கு அடுத்து இதுக்கு அடுத்து இதுக்கு அடுத்து படைக்கப்பட்ட வழிமுறைகளை சொல்கிறது ஒன்று நம்முடைய வேதாந்தத்துலேயும் வழிமுறைகள்லாம் சொல்லியிருக்கு சாதக அழகு விஷயம் தெரியணும் எப்படி உலகம் படைக்கப்படுறதுலாம் சொல்லணும் மற்றமாரி எல்லாம் இருக்கிறதெல்லாம் பொய் பொய் பொய் ஒரே சொல்லிட முடியாது பொய்யாக இருந்தாலும் நிஜம் இருக்குது பொய்யெல்லாம் பொய்யெல்லாம் அது மாதிரி நிஜமாகவும் இருக்கிறதெல்லாம் நிஜம்தான் நிஜமெல்லாம் நிஜமிலேயும் சொல்ல முடியாது பொய்யெல்லாம் பொய்யலையும் சொல்ல முடியலாம் ஆனால் நிஜம் இல்லாதெல்லாம் நிஜமில்லையே சொல்ல முடியாது நிஜம் நிஜம்தான் எப்போது பொய் உள்ளாது பொய்யா உள்ளது எது இந்த உலகம் அது நிஜம் பொய்யெல்லாம் பொய் இல்லை பொய் நிஜமாக இருக்குது அதுக்கு பேர் என்னன்னு பேர் வச்சான்னா வியாபாரி சத்தியம் பேர் வச்சு இது வரைக்கும் விவகாரம் பண்ணிகிட்ருக்கோமோ காரியங்களை பண்ணிகிட்ருக்கோமோ சாப்பிட்ருக்கோமோ தூங்குறமோ உத்தியோகம் பண்ணுறோமோ வியாபாரம் பண்ணுறோமோ அது வரைக்கும் காரியங்கள் பண்ணிட்டு வரைக்கும் துவை வஸ்தூவில் ரெண்டு வஸ்துக்கள் உலகத்தில் இருக்க வாழ்ந்துட்டு இருக்க வரைக்கும் அவையெல்லாம் சத்தியம் அதுக்கு வியாபகாரி சத்தியம் என்று பெயர் அதுபோலையே கிழிஞ்சலை பார்த்து வெள்ளின்னு தோணித்த இப்போ இருக்கா இல்லையாது இருக்குது இல்லாத தோண முடியாது கிழிஞ்சலில் வெள்ளியும் இருக்குது எப்படி அறிவுபூர்வமாக தோணித்து அது வஸ்தூவில் இருக்கோ இல்லையோ புத்திபூர்வமாக தோணித்து இல்லாத தோண முடியாது அங்கே என்ன சத்தியம் தான் பிராதிபாசிக சத்தியம் இது வரைக்கும் அந்த எண்ணங்கள் இருக்கோ கிளைஞ்சில் பார்த்து வெள்ளின்னு இருக்கோ அது வரைக்கும் சத்தியம் பிராதிபாதி சத்தியம் டெக்னிக்கல் நமக்கும் ஒத்துக்கிறோம் ஒன்றும் வில்லேஜில் பாரமார்த்திக சத்தியம் இது பரமாத்மா ஒன்று தான் பரமார்த்தமாக உள்ளது எப்பொழுது மூன்று காலத்திலையும் அழியாத சத்தியமாக இருக்கும்போது பாரமார்த்திக சத்தியம் ஆக மூன்று சத்தியங்களை ஒத்துக்கிறோம் வியாபகாரி சத்தியம் பிராதிபாசிக சத்தியம் பாரமார்த்திக சத்தியம் மூணு சத்தியம் கல்பனைகளில் புரோமா வரக்கூடியது பிராதிபாதி சத்தியம் வியாபாரம் பண்ணிகிட்டு இருக்க வரைக்கும் காரியங்களை பண்ணுறதுக்கு வரைக்கும் பார்த்தா அது வியாபாரிக சத்தியம் அதுக்கடுத்து பார்த்தா பரமார சத்தியமான பரமாத்மா தான் ஒத்தரை தான் ஆத்மஸ்வரூபந்தான் அப்படின்னு இதெல்லாம் சாதகாலுக்கு சொல்ல வேண்டிய அவசியமான விஷயம் அதனால ஒரே சத்தியம்தான் பாக்கி எல்லாம் போய் சொல்லிட்டு ஒன்றும் பண்ண வேண்டியதில்லை எல்லாம் சோம்பேரியாக இருக்கும் ஆத்மா தான் நீ தான் ஆத்மா தான் நீ தான் எல்லாருமே ஆத்மா இருக்குது ஆத்மாவுக்கு வஞ்சரெல்லாம் சாப்பாடு சாப்பிடும் சாப்பிடும் கந்திருப்பான் அந்த ஆத்மா தான் அவனுக்கு புரியும் ஆத்மாவுக்கு வஞ்சரனாலும் சாப்பாடு கொடுக்குறேன் அதுக்கு என்ன அர்த்தம் வயத்துக்கு வஞ்சிரன்னா சாப்பாடு போட ஆத்மாவுக்கு வஞ்சரே சொல்லுவான் அந்த மாதிரி ஆத்மாதான் இல்லை நிஜமான சச்சிதான சுருக்கும் அது எப்பொழுதும் உள்ளது பாக்கியெல்லாம் காரியங்கள் பண்ணுற வரைக்கும் இருக்கும் உள்ள வரைக்கும் சிலதும் இருக்கும் ஆக இல்லாத ஒன்று இருக்க முடியாது இருக்கிறது எல்லாம் வருது ஆகினாலும் சத்வாதம் நம்மளுக்கு அசத்வாதம் நம்மளுக்கு கிடையாது இது பல சாஸ்திரங்களில் பல காலங்கள்லேருந்து பல காலத்துலேருந்து எல்லாம் சொல்லிட்டுருக்கா நம்மளுடைய அத்வை சித்தாந்தம் ஒரு பௌத்த மாதிரி இல்லாத வஸ்துன்னு சொல்கிறான் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நம்மளை பிரச்சன்ன பௌத்தால் மறைஞ்சி இருக்க மௌத்தால் மாதிரிவா அப்படின்னா நம்மளை திருட்டின்னு இருக்கா வெஷின்னு இருக்கா பிரச்சன பௌத்தால்னு சொல்லி அது கிடையாது புத்தனுக்கு அப்படின்னா இல்லாத வசதி தான் வருதுன்னு சொல்கிறான் இல்லாத வசந்தான் தோடுறதுங்கிறான் அவன் எப்படி தோன்றுறனா வெறும் புத்தியில் தோன்றதுங்கிறான் ஆத்மாவை ஒத்துக்கல அவன் புத்தன் ஆத்மாவை ஒத்துக்கலை புத்தி மட்டும்தான் ஒத்துருக்கான் புத்தியை தோன்றதுனால அதெல்லாம் வருது புத்தி படுத்துனால் படுத்து அதனால எல்லாம் க்ஷணிக்கம் அவருடைய ஆத்மா அவருடைய எண்ணங்கள் எல்லாமே க்ஷணிக்கம் ஒரு நிமிஷம் ஒன்று வந்துகிட்டே இருக்குது புத்தியில் மாதிரி வஸ்துகள் மாறிட்டே இருக்குது அதனால் புத்தியில் தோன்றதுனால தான் இத்தனை பொருளும் தோன்றுறது புத்தியில் தோன்றது வராது அதனால புத்தி நிஷ்ட புத்தியில் இருக்க விற்த்தி தான் கண்ணு காது வழியாக பொருளை பார்க்க போகிறது புத்திக்கு இயற்கையாகவே பிரகாஷம் இருக்குது அந்த பிரகாஷத்தினால தான் இத்தனையும் பிரகாஷிக்கு செய்கிறது புத்தி பிரகாஷம் ஒரே நிலையாக இல்லாததுனால கணிக்கமானது ஒன்று ஷணிக்கம் ஒரு நிமிஷம் தான் இருக்குதுன்னு சொல்லி அவனுடைய தான் நமக்கு அந்த புத்திக்கும் பிரகாஷம் கொடுக்கக்கூடிய ஆத்மா நம்ம சொல்கிறோம் அதுதான் விசேஷம் ஆதாரத்தை இல்லாமல் பேசுகிறவன் பௌத்தன் ஆதாரத்தோட சேர்ந்தவன் நம்ம பௌத்தங்கிறது என்ன அர்த்தம் புத்தினாலும் யோசனை அப்படின்னு சொல்றது தான் பௌத்தன் ஆதாரமே கிடையாது வேதமோ புராணமோ இதிகாசமோ கடவுளோ ஒன்றும் கிடையாது தனக்கு தோன்றினிரகாரம் பேசிட்டு போறானே அவன் பௌத்தன் பேர் புத்தினால யோசிச்சு யோசிச்சுறவன் பௌத்தன் நம்ப அப்படி சொல்ல மாட்டான் ஆதாரத்தோட வேதத்தோடு உமர்ஷத்தோடு பிரமாணத்தோட அனுபவத்தோடு உட்கார்ந்து சொல்லக்கூடிய நம்மளுடைய பிரமாணங்கள் அப்படி வரும் அதனால் நம்ம வந்து புரியாதனமாக சில பேர் மாதிரி பிரச்சனை மறைந்த பௌத்தால் மாதிரி இல்லை ஒப்பனா தெளிவாக நம்ம புத்தி நிஷ்டாலாக எப்படி புத்தி நிஷ்டாலாக இருக்கும் தான் புத்தி பிரகாஷம் வருது இல்லைன்னா புத்திக்கு பிரகாஷம் பண்ணி புத்தி வரைக்கும் ஜடன்தானே அது எங்கேயாவது வரும் அந்த கேள்வ கேட்டால் அவர் சொல்ல முடியாது பௌத்தன்னு அதுக்கு இயற்கையாக ஒரு பிரகாஷசக்தி இருக்குதுன்னு அவன் ஒத்துக்கிறான் அவங்க கொள்கை பிரகாரம் உத்திக்கு இயற்கையாக ஒரு சக்தி இருக்குது அதனால தான் இத்தனை தோணை வைக்கிறது அதனால தான் இத்தனை உலகமே தோன்றுறது அதனால நம்மமாரி அவனும் உலகம் பொய்தான்னு ஒத்துக்கிறான் ஷணிகந்தான் ஒத்துக்கிறான் அனித்ய்தான் ஒத்துக்கிறான் அதெல்லாம் ஒத்துக்கிறான் ஏன்னா மாறிட்டே இருக்குது எண்ணங்கள் சிந்தனைகள் வஸ்துக்கள் பொருட்கள் எல்லாம் மாறிட்டே இருக்கும்பான் எப்படி இருக்குது உருள கடம் அப்படியே இருக்கே அவர்களாம் அப்படியே இருக்கேன்னா சயந்தீபான்பா தீபத்தை காத்தா நேசிச்சு தான் சாயங்காலம் வரைக்கும் எரிஞ்சுகிட்டே இருக்கும் இல்லை அது எண்ணெய் போண்டே இருக்கும் திரி போண்டே இருக்கும் எழுஞ்சிட்டே இருக்கும் இல்லையோ அதே தீபமாக இருக்குது என்ன சொல்கிறோம் காத்தால் வச்ச தீபம் சாயங்காலம் வரைக்கும் அப்படியே இருக்குது அப்படின்னு அதே தீபமாக இருக்குது எத்தனையோ போடுச்சு ஒளி விட்டு ஒளி தீபம் போடுத்து எத்தனோ வருத்தி போட்டோம் எத்தனோ எண்ணெய் விட்டாச்சு எத்தனோ நெய் விட்டாச்சு அதனால சொல்லுமா என்ன சொல்கிறோம் சேம் தீப ஜுவாலாக கார்த்தாலை வச்ச தீபம் சாயங்காலம் வரைக்கும் அப்படியே இருந்து சொல்கிற மாதிரி அந்த புத்தியினால் வந்தக்கூடிய எண்ணங்கள் தொடர்ந்து வந்துட்டே இருக்கிறதுனால அந்த அறிவு இருந்துகிட்டு சொல் அது நிக்காது செய நிற்காது ஒரு நிமிஷம் மாதான் அப்படியே வந்துட்டே இருக்கு நேர்த்திக்கு வச்சு அதிகமாக அப்படியே இருக்கு நேர்த்திக்கு வந்தால் வெள்ளம் என்ன குறையாதுன்னு அப்படியே போயிட்டு இருக்கிறான் ஜெலம் வந்து வெள்ளம் பெரிய நதிகளில் வெள்ளம் வந்தால் நேற்றுலேருந்து மூணு நாளாக அதே வெள்ளம் போயிட்டே இருக்குப்பா அப்படிங்கிறான் அதே வெள்ளம் போயிட்டு இருக்கு எவ்வளோ தண்ணி ஆனாலும் அதே வளரப்படி சொல்கிறோமோ அந்த எண்ணத்தினால் சிந்தனையினால் அதுபோல் பௌத்தன்னு சொல்கிறது அதே விருத்தி அதே எண்ணங்கள் சிந்தனை வருது அது அதித்தியமாக இருந்தாலும் இந்த மாதிரி பிரவாகத்தோ அனாதிகமாகும் தொடர்ந்து வர அனாதிகமாகும் நம்ம அப்படிலாம் சொல்லலை அனாதிக வஸ்து ஒன்றுமே கிடையாது அனாதிய வஸ்தோடு ஆத்மாவோடு தான் பாக்கியெல்லாம் விவகாரத்துக்காக பரமார்த்தமாக உயர்ந்த நிலை உள்ளது ஆத்மா ஒன்று தான் பாக்கியெல்லாம் விவகாரத்துக்காக காரியத்துக்காக எல்லாம் அதிகா நாதி சொல்லுவோம் இப்போ நம்மள காட்டிலும் தேவதைகள் அதிக வருஷமாக இருக்கா தேவதைகள் காட்டிலும் இன்னும் பெருமாள் அதிக வருஷம் இருக்கா அதனால் அவெல்லாம் ரொம்ப வருஷமாக இருக்கா அமிர்தம் அடைஞ்சாங்கிறான் அமிர்தம் சாப்பிட்டு ஷாகா நிலையை அடைஞ்சாங்கிறான் ஷாஹாலில் என்ன அர்த்தம் நம்மளை காட்டில் அதிக நாள் இருக்கான்னு அர்த்தமே தவிர ஷாகவே இல்லைன்னு அர்த்தம் இல்லை அவள் இந்திரனுக்கு ஒரு சந்திரனுக்கு ஒரு நாள் போயாகணும் எல்லோரும் ஒரு நாள் போயாகணும் அவர் தான் சாப்பிட்டவங்களும் அதிக நாள் வாழலாமே தவிர அவளும் ஒரு நாள் போய்தான் ஆகணும் ஆக போகிறதுங்கிறது எல்லாருக்கும் வந்துட்டு அதிக நாள் இருக்கிறத வச்சு அதிக நாள் வாழறத நம்மள காட்டில் பெரிய இவர் அதிக நாள் இருக்கார் பிறக்காமல் இருக்கார் சொல்கிற மாதிரி தார் பிறக்காமல் அவளும் பிறந்த எல்லாரும் பண்ணியாகணும் அப்படி ஒரு நிலை இல்லாமல் இருக்குமே ஆனால் இன்னொரு வரான்னா இவர் களைச்சிருவான் இந்த போய் எந்திரோடைய சுபா எப்படின்னா யாராவது யாகங்கள் பண்ணுறான் வேள்வி பண்ணுறான் வேதாந்தம் படிக்கிறான்னா உடனே அவனை கலைச்சிருவான் அங்கே போய் பண்ணுவான் ஏன்னா தனக்கு அடுத்த பதவிக்கு வந்துடுவானோன்னு பயத்தினால் அவனை கலைச்சிருவான் அதனால் அந்த மாதிரி எத்தனையோ ராஜாக்கள்னால் நூறு அஸ்வமேர் யாகம் பண்ணால் இந்த பதவி அடையலான் ஒரு நாலு மூணு பண்ண ஆரம்பிச்சுன்னே அவனை கலைச்சிடுவான் ஏன் நாலஞ்சு பண்ணி அப்படியே நூறு ஆகிடுதுனா அதனால் பயந்து முதலே கலைச்சிருவான் அதே மாதிரி பெரிய தபோ நிஷ்டாலாக ஞான் நிஷ்டாலாக பெரியவளாக ஆகிட்டான்னா அவருக்கு பண்ண வேண்டிய ஹோமங்கள் இதெல்லாம் நுண்ணுடும் அவனுக்கு சாப்பாடு கிடைக்காது தேவாகா திருஷ்டுவா திருப்தி நம்ம பண்ணுறது எல்லாத்தையும் தேவதைகள்லாம் அதையே பார்த்து பார்த்து அனுபவிச்சுட்டே இருக்கா அப்படி இருக்கும்போது நம்ம ஒன்றுமே பண்ணால் மட்டும் எல்லாரும் ஞான நிஷ்டத்துக்கு வந்துட்டோன்னா அவனுக்குன்னு சாப்பாட்டுக்கு இருக்க முடியாது அதனால பரஸ்பரம் பாவேந்தகா சேஃபரம் வாப்சிடலாம் தேவதைகளை படைத்து நீங்கள் ஜனங்களுக்கு வேணுங்கிற பஞ்சபோதங்களை உள்ளத்தையும் கொடுங்கள் ஜனங்களை படைத்து நீங்கள் தேவதைகளுக்கு வேணுங்கிற ஹவிசு விசு கொடுங்கள் இந்த ஹவிசு ஹோமங்கள்லாம் இங்கே போட்டு வந்தால்தான் அதனுடைய முகமூலமாக போகக்கூடிய ஒரு ஒரு விசேஷமான ஒரு சக்தி தான் தேவதைகளை சாப்பாட்டுக்காக ஆறுது ரெண்டு பேரும் சேர்ந்து போகணும்னு சொல்லியிருக்கான் இந்த ஹோமம் ஜமம் ஒன்றுமே பண்ணால் விட்டு ரொம்ப கஷ்டப்படுவா எப்போல்லாம் தேவதைகள் கஷ்டப்படாமல் ராமாயணம் மகாபாரதங்கள்லாம் பார்த்தா தெரியும் எங்கேயும் வேள்வி நடக்கலை ஒன்று நடக்கலை ஒரே அசுரம் ராஜ்யமாக நடந்தது ஒரு பிராமணன் ஒரு அனுஷ்டானம் பண்ணலை விழாப்பிட்டா எல்லாம் மோசமாக இருக்குதுன்னு எப்போ தெரிகிறதோ அந்த நிலையில் அவன் போய் எங்கள் யாகம் பண்ணலை வேள்வி நடக்கலை ஹவிசே கிடையில சாப்பாடே இல்லை அதனால பகவான் அவதாரம் பண்ணி கெட்ட வாழை அழிக்கணும் நல்ல வாழ ஆக எப்போ வரைக்கும் நம்மளுடைய பூஜைகள் ஹவிசுகள் ஹோமங்கள் நைவேத்தியங்கள் இதெல்லாம் இருக்கோ அதுதான் அவளுக்கு சூட்சம ரூபமாக தேவதைகளுக்கு ஆகாரமாக போகிறது இல்லைன்னா அவளுக்கு கஷ்டம்தான் ஆகினால தேவதைகள் கூட நம்மளை காட்டிலும் அதிக இருந்தாலும் அவளுக்கு நம்ம சில பிரச்சனைகள் கஷ்டங்கள் ஷாபங்கள் புதுசாபங்கள் எல்லாம் வந்து சேரும் அதுவும் தேயவேந்தனுக்கு வந்து ஷாப மாதிரி யாரும் கிடைக்காது அவ்வளோ தூரம் தேவேந்தனாக தப்பு பண்ணுவான்னு ரசிகரிட்டால் உடனே ஷாபம் கொடுப்பாள் கீழே வருவான் அவன் வந்து கொஞ்சம் நாள் இருந்துட்டு அது பிற்பாடு தேவேந்திர பதவிக்கு வருவான் அதுக்குள்ளே போட்டி தேவேந்திர யாராக போனால் போச்சு அவனையும் இறக்கிடுவான் அவன் போய் அந்தமாரி ஒரு புராண ரீதியில் வரலாறு ரீதியில் விவகார ரீதியில் அதெல்லாம் ஒத்துக்கணும் நம்ம ஒன்றும் இல்லைன்னு சொல்லலை அது ஒரு உலக தேவை நிஜமான ரீதியில் ஆத்மா ஒன்று பரமாத்மா ஒன்று தான் அதனால் உலகத்தை சொல்லல உலகமே கிடையாதுன்னு சொல்லல உலகம் இருக்கு ஆனால் நிஜமானதல்ல சத்தாக இருந்தால் அது எப்போதும் இருக்கணும் அசத்தாக இருந்தால் இல்லாமே இருக்கணும் இன்னும் ஒரு நேர்ச்சி சத்வஸ்துன்னா எப்போதும் உள்ளதுன்னு அர்த்தம் இன்றைக்கு நாளைக்கு மூன்று காலத்துலையும் உள்ளது சத்வஸ்து பேர் அசத் வஸ்துனா என்ன அர்த்தம்னா முயல் கொம்பு மொயல் கொம்பு எப்போ உண்டோ கிடையவே அது அசத் வஸ்து இந்த உலகம் எப்படி இருக்குது சத்தாகவும் இல்லை அசத்தாகவும் இல்லை ரெண்டாவும் இருக்குது சத சதசத் வஸ்துவாக தோன்றது அதான் நிஜமாக இல்லைன்னு தோணக்கூடியது இருக்கும் அதுதான் சசத் அப்படி ஆத்ம வஸ்துவனுடைய டாலால் தோன்றது ஜனவஸ்துலாம் நிஜமாக இருக்கான்னு பார்த்தா மாறிண்டே இருக்கு ஐந்து இருக்கு செத்து போயிட்டே இருக்கு எல்லோரும் அதனால் அசத்துன்னு சொல்ல முடில நெஜம்னு சொல்ல முடில கண்ணால் பார்க்குறோம் எல்லாம் பண்ணுவோம் எல்லா விவகாரம் பண்ணுவோம் சத்து போல் தோன்றால் பாதிப்பு வராமல் மூன்று காலத்துலேயும் இருக்கணும் அசத்தாக இருந்தால் தோணாமே இருக்கணும் உலகம் எப்படி இருக்கு தோன்றும் தோன்றது பாதிப்பும் இருக்கு வயல் கொம்பும் இங்கேயா ஒன்றும் இந்த உலகம் இல்லை தெரியுது ஆனால் தெரிஞ்சால் எப்போது தெரியணுமே அடுத்த பாதிப்பு என்ன பாதிப்பு ஐக்கின்றே இருக்குது மறந்துகிட்டே இருக்குது மாயிட்டே இருக்குது போயின்ண்டே இருக்குது சத்து அசத்து ரெண்ட தனி சொருபமாக உள்ளதாக எதுவும் இருக்கோ அது தோலகம் ஆகினால சத்தாகவும் இருக்குது அசத்தாவும் இருந்து ரெண்டு சுருபமாக கூடியது சத்துன்னு நம்ம பிரதிபாதம் பண்ண முடியாது சொல்ல முடியாது அசத்துன்னு சொல்ல முடியாது ரெண்டும் ஜெயந்த கலந்த ஒரு வஸ்துவாக இருக்குது ஆத்மாவை சொல்லிடலாம் சத்து எப்போது சச்சிதான் சுருமா எப்போது இருக்கான்னு சொல்லிடலாம் சத்த சுருபம் சொல்லிடலாம் அசத் சுரூபம் சொல்லிடலாம் அது எப்படி இருக்கு மயக்கொம்பு போன்ற வழிகளெலாம் அது இல்லை இல்லாத ஒரு ரொஸ்து மயக்கொம்புலாம் இல்லைன்னு சொல்லிடலாம் ஒரு வழியில் உலகத்தை இல்லைன்னு சொல்ல முடியல இருக்குன்னு சொல்ல முடியல ரெண்டும்யும் சேர்ந்து ஆட்டிட்டு இருக்கும் அதனால சத் ரெண்டு சேர்ந்தது தான் இந்த உலகம் சத்து அசத்து ரெண்டும் சேர்ந்து உலகம் இப்படி ஒரு இப்படி ரொஸ்து போனால் உலகம் தான் வேற உலகத்திலே வேறு எதுவும் உலகம் ஒன்று தான் சத்தாகவும் அசத்தாகவும் இருக்கூடியது ஆத்மா எப்பொழுதும் சத்து மூன்று காலம் வழியாத சத்து சசசுங்கம் முயக்கொம்பு போன்றவர்களெலாம் எப்போதுமே அசத்து உலகம் சத்தாகவும் இருக்குது அசத்தாகவும் இருக்குது ரெண்டு வடிவமாகவும் இருக்குது ஆகினால்தான் இது இல்லைன்னு தள்ள முடியாது இருக்குதுன்னு முடியாது அதனால ஜாக்கிரதையாக இருந்துக்கிட்டு இதிலேருந்து இருக்கிற வசூ பிடிச்சுக்கணும் எல்லா வஸ்தூ உடனுங்கிறதுக்கு தான் பிரமம்னு பேர் வச்சோம் அந்த பிரமக்கு தான் வியாபாரி சத்தியம்னு பேர் கொடுக்குறோம் கௌரவமாக பேர் கொடுக்குறோம் தோற்றம் உள்ளதுக்கு கிழிஞ்சலுக்கு பிராதிபாசிகம்னு இதுக்கு வியாபகாரி சத்துன்னு சொல்லுவான் இதே மாற்றி சொன்னால் பிராதிபாசிக பிரமம் வியாபாரிக பிரமம்னு சொல்லிடலாம் இது வரைக்கும் ஆத்மீக்கியம் தெரியாமல் இருக்கும் அது வரைக்கும் உலகத்திலே பிரம பிரம உலகத்திலே வாழ்ந்துட்டுருக்குன்னு சொல்லிவிடலாம் நிஜமாக வாழ்க்கை நடக்கு வியாபகாரி சத்தியம் சொல்கிறோம் இன்னும் கொஞ்சம் மேலே போய் தெரிஞ்சவங்க ஆசைப்பட்டாலும் என்ன பண்ணுறதுன்னா வியாபாரிக பிரமம்னு வச்சுக்குவோம் சத்தியந்தான் பரமார சத்தியம் தான் மூணாவது பிரமம் மூணு சத்தியம் உண்டு பிராதிபாக சத்தியம் வியாபாரி சத்தியம் பாரமாறு சத்தியம் பிரமத்தில் ரெண்டு உண்டு கிழிஞ்சலை பார்த்து வெள்ளியிருந்தோட்ட ஒரு பிரமம் இது வரைக்கும் ஆத்மீ ஞானம் இல்லை அது வரைக்கும் சம்சாரத்தில் ஓடன்ட்டுங்கிறது ஒரு பிரமம் ஆத்மீ ஞானம் வந்தால் பேடும் எல்லாம் அறிவு அங்கே எப்படி கிழிஞ்சல் ஞானம் அறிவு வந்த கிழிஞ்சல்னு தெரிஞ்ச உடனே வெள்ளி அறிவு பேடுறதோ அதுபோல் ஆத்ம ஜான் தந்தோன்னா உலக அறிவு நமக்கு இருக்காது உலகம் இருக்கும் உலக அறிவு இருக்காது கிளிஞ்சல் இருக்கும் வெள்ளி அறிவு நமக்கு இருக்காது அதுபோல் ஆத்மனிஷ்ட நமக்கு வந்த ஒரு பாடும் உலகம் இருக்கும் நம்மளுடைய புத்தியில் உலகத்தினுடைய நினப்பு இருக்காது சம்ஸ்காரம் இருக்காது எண்ணம் இருக்காது உலக பாட்டுக்கு வந்து எத்தனையோ பேர் கரையேறி வரணும் கடையேறி வரணும் போட்டு வந்து இங்கேருந்து அக்கறை கொண்டு சேர்க்கறதுன்னா எத்தனையோ பேர் அக்கறை கொண்டு சேர்த்து வர்றது அதுக்காக போட்டு தேவையில்லையில இவனுக்கு தேவையில்லை இவனுமே போக மாட்டான் போட்டு இருந்துகிட்டே இருக்கும் பலவேறு கரையற்ற தந்துகிட்டே இருக்கணும் அது போக உலகமும் இருந்துகிட்டே இருக்கும் மாறிட்டே இருக்கும் நிஜமானதாக இருக்காது பொய்யாக இருந்துருக்கும் பொய்க்குள்ளே பிறண்டு கிழந்து வளர்ந்து கிழந்து எல்லாம் போய் கடைசியாக நிஜமான ஒரு சுரூபத்தை பிடிச்சிக்கிற போகிறது பேர் இப்படி இல்லாத ஒரு வஸ்து நமக்கு தோன்ற முடியாது இருக்கிற வஸ்து வச்சு தான் வருதுங்கிற சத்வாதம் நம்மளுக்கு பௌத்தவாதங்களெல்லாம் சத்வாதம் அல்ல அதனால் அதை ஏற்றுக்கிறதே கிடையாது வேதத்தை ஒத்துக்காடாத எந்த மதம் இருக்கோ அதை நம்ம ஏற்றுக்கிறது கிடையாது பௌத்தம்லாம் வேகத்தை ஏற்றுக்கிறதுல அதனால் பௌத்த ஜீனால் வேதத்தை ஏற்றுக்கிறதுனால நம்ம அதை ஏற்றுக்கிறதில்லை நமக்கு ஆதாரமானது வேதங்கள் அதில் சொல்லப்படுற விஷயங்கள் ஆத்மா இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம அனுபூர்வமாக தெரிஞ்சுக்கிட்டு நம்ம காரியங்களாக பண்ணுறோம் ஆக இல்லாத நாமையே கல்பனை பண்ணிட்டு இப்படி தான் இருக்கும் ஆத்மா இப்படி தான் இருக்கும் மோட்சம் இப்படி தான் இருக்கும் உலகங்கள் திருமணம் பண்ணுறது புத்தியில் இருக்க முடியும் புத்தி இன்றைக்கி கொண்டு சொல்லி நாளைக்கு கொண்டு மாறிடும் ஆனால் ஆதாரமாக ஒன்று இருந்து அதுங்களுக்கும் புத்தி வேலை செஞ்சிருந்தால் அது சரியான டைரெக்ஷனில் சரியான இடத்துக்கு போகும் அந்த ஆதாரம் என்ன வேதங்கள் அந்த வேதங்களை ஒத்துக்காத யாராக இருந்தாலும் அந்த மதம் நம்முடைய மதமாக ஏற்றுக்கொள்றது இல்லை பௌத்தம் ஜெயினங்கள்லாம் நம்முடைய மதமாக இல்லை அதான் நம்ம அவற்றுக்கொள்வது கிடையாது பரலோகத்தை ஓரளவு ஒத்துக்கிறா ஜெயினம் பௌத்தாள் ஆனால் கூட நம்ம சொல்கிற மாதிரி பரலோகத்தை ஒத்துக்கலவா மாறு செத்துப் பண்பாடு வேறு லோகம் வருங்கிறது இப்போ கிறிஸ்துவ மதம் எடுத்துருந்தா கூட அவளுக்கும் நீ பாப்பங்கள்லாம் பண்ணே என்ன திருப்பியும் உனக்கு பரிகாரம் கிடைக்கலன்னா உனக்கு ஜட்ஜ்மெண்ட் அடுத்த பிறகு எங்கேயோ நரக்கறதுல போய் என்ன மாதிரி நம்ம மாதிரி தெரியாது ஆக இந்த பிறவைக்கு அடுத்து மட்டுன்னு கிறிஸ்துவும் ஒத்துக்குறான் முஸ்லீமர் சரி பாப்பம் அல்லா எல்லாம் கும்பிடு எல்லாம் போகணும் இல்லைன்னாக்கே உனக்கு ஜட்ஜ்மெண்ட் கிடைக்கலாம் நீ எங்கேயாச்சு ஆளுமையும் இன்டைரெக்டாக ஏதோ ஒரு லோகம் ஒத்துக்கிறான் நேரடியான ஒத்துக்களை தவிர ஒத்துக்க தவிர ஏதோ ஒரு வேணும் ஒத்துக்கிறாள் நம்மளும் என்ன சொல்கிறோம் நல்ல காரியம் பண்ணால் நல்ல லோகம் கிடைக்கும் கெட்ட காரியம் பண்ணால் கட்ட லோகத்துக்கு போகணும் ஞானத்தடைஞ்சால் இங்கேயே அடைஞ்சு இப்படியே மோட்சத்தை அடையலான்னு மூணு வழியும் நம்ம சொல்கிறோம் ஆக இந்த மனிதப் பிறவியில் தான் நமக்கு ஞானம் கிடச்சி அறிவு கிடச்சி மோட்சம் கிடச்சி பிறவையில்ல பெருமேற்ற கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது எந்த பிறவியெல்லாம் வரதுக்கு வாய்ப்பே இந்த பிறவியில் எப்படி வாய்ப்பு வருது அதுவும் இருக்கிற ஞானத்தை தெரிஞ்சுக்கிறோம் எல்லாத்தையும் தெரிஞ்சிக்கல இருக்கிற ஆத்மீக்கானம் ஜீவஸ்வரூபம் இருக்குது அதனுடைய சுரூபத்தில் எவ்வளவோ குழப்பங்கள் அப்படியே வச்சு மறைச்சி கிடக்கு குளத்தில் இருக்க தண்ணி மேலே பாஷையெல்லாம் படிச்சிருக்கு அந்த பாஷையெல்லாம் எடுத்தாச்சுன்னா குளத்தை தண்ணி பழிச்சுன் இருக்குது சூரியனுடைய ஒளி தெரிஞ்சுன் இருக்குது மேகங்கள்லாம் மூடி இருக்குது மேகம் பார்த்தாலும் சூரியன் தெரியல மேகம் படுத்தினால் சூரியன் தெரியல அதுபோல் ஜீவாத்மா எப்போதும் பிரகாஷமாகவும் சுத்தமாகவும் இருக்கார் அதை அழுக்க முடினு இருக்க மாதிரி வேகம் போடிகிட்டு இருக்க மாதிரி அழுக்குழு மட்டும் போது அதை விளக்கணும் விளக்கத்தான் முயற்சியை தேவை தெரிவிக்கிறதுக்கு ஞானத்துக்கு முயற்சி கிடையாது ஆ ஞானங்கிறது எப்பொழுதும் இருக்குது அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி கிடையாது அதுக்கு இடைஞ்சலாக உள்ள எத்தனை வசதி இருக்குமோ அத்தனுக்குன்னா நம்ம முயற்சி பண்ணுறோம் எத்தவளோ ஒரு பொருட்கா அது தெரியுது நமக்கு இந்த மாதிரி ஆத்மா தெரியல ஏ அதுக்கு இடைஞ்சல் எவ்வளோ இருக்குது அதனால் தெரியல இடைஞ்சலா உள்ளது அதுக்கு விரோதமாக உள்ளது காமம் கிரோதம் லோபம் மோகம் மதம் ஆச்சரியம் அகங்காரம் யுகோ யுகோ எல்லாம் இருக்குது பெரிய லிஸ்டே பண்ணலாம் அவைகளால் மறக்கப்படுறதால தெரியுது இதெல்லாம் போடுதுன்னா என்னாச்சுன்னா இயற்கையாக ஆத்மா இருக்குதுன்னு நமக்கு தெரியும் அது ஞானத்துக்கு முயற்சி உண்டா இல்லையா அப்படின்னு ஒரு கேள்வி ஞானத்துக்கு முயற்சிங்கிறது என்னென்னா ஞானத்தை தெரிஞ்சுக்கொள்றதுக்கு பிரதிபந்தமாக உள்ளதை நிவர்த்தி பண்ணுறதா முயற்சி அப்படின்னா ஞானம் இயற்கையாக இருக்கக்கூடியது அதுக்கு தடையாக உள்ள எத்தனை பிரதிபந்தங்கள் இருக்குமோ ஒரு ஒரு பிரதிபந்தகமாக ஒரு ஒரு இடைஞ்சலையாக விலக்கிறது தான் முயற்சி ஞானம் சொத்தகா கிடைக்கக்கூடியது அதுதான் நம்ம பத்மிய அடிப்படையான கொள்கை ஞானத்துக்கு முயற்சி இருக்குமே ஆனால் அது மூலம் பார்க்குறோம் ஆனால் அதுக்கு முன்னாடி ஞானம் ஆச்சு இல்லாத எப்படி திருப்பி வரும் அதே கேள்வி திருப்பி வந்துடும் அதனால் இல்லாத ஒன்று இருக்க முடியாது இல்லாத புதுஷாக ஞானம் வந்ததுன்னா அப்போது நிஜமானதாக இருக்க முடியாது இல்லாத பூஜை தோல்வா நிஜமாக இருக்க முடியாது இருக்கிறது வந்தால் தான் நிஜமாக இருக்க முடியும் அப்போ நிஜமாக இருக்கிறது எப்படி வருது அதனுடைய இடைஞ்சலை அகற்ற அகற்ற அகற்ற அகற்ற அகற்ற நமக்கு ஞானம் வருது ஞானம் தோற்றம் அளிக்கிறது அனுபவத்தை வருது அனுபூத்தி ஆகிறது அந்தமாரி இந்த ஞான அனுபூதிக்கு முயற்சி கிடையாது ஞான அனுபூதிக்கு விரோதமாக உள்ள எண்ணங்களையும் சிந்தனங்களையும் சம்ஸ்காரங்களையும் காரியங்களையும் அழிக்கிறது தான் நம்முடைய முழு முழு முயற்சி அதுக்கு தான் இத்தனை சாதனம் கோவிலுக்கு போகிறோம் என்ன பண்ணுறோம் சுவாமி பார்க்குறோம் படுதா போட்டிருக்கு தெரியல அப்புறமா நீபாரின போது காமிக்கிறான் படுதா எடுக்கிறான் தெரியுது ஆக படுதா போட்ட போது நமக்கு தெரியல சுவாமி படுதா எடுத்த உடனே சுவாமி தெரியுது சுவாமி எப்போதும் அப்படி தான் இருக்கார் சுவாமி எப்போது வந்துட்டுருக்கார் படுதாக போட்டால் தெரியல படுதாக எடுத்தால் சுவாமி தெரியுதாங்கிற மாதிரி யானை எப்போது வந்துட்டுருக்கு அக்யான பிரதிபந்தங்கள் இருக்கிற வரைக்கும் தெரியாமல் இருக்குது அக்ஞானம் பூடுத்துனா போடுறது அக்ஞானம்னா என்ன இந்த ஆத்மாவுக்கு விரோதமான அத்தனையுமே அக்யானம் தான் அந்த அக்ஞானம் ஆத்மாவுக்கு விரோதமான எத்தனை அக்யானம் இருக்குமோ ஒரு ஒரு அக்யானமாக கேட்டுகிட்டே வந்தால் வர வர போடும் முதல்ல ஜானம் என்ன வருது நமக்கு நான்கிறதான் வரும் முதல்ல அறியாமங்கிற என்ன இருக்குது நீ யாரா நான் தாங்குறான் உன் பேர் என்னடா பாலாஜிப்பான் யாரா பேர் பாலாஜியோ நான் தான் பாலாஜிப்பான் சுவாமி பேர் கூட தெரியாது சுவாமி பேர் வச்சிருக்கா பாலாஜி கூட தெரியாது இருக்கு நான் அத்தனை அகங்காரம் இருக்குது அதாவது பாலாஜி பெயரை சுவாமி பேர் அவருக்கு வச்சிருக்கா உன் பேர் என்ன பாலாஜி நான் பாலாஜி நீ யாரும் எந்த பேர் என் பேர்லாம் பாலாஜிமா அத்தனை அகங்காரம் பாலாஜி மேலே சுவாமி வேறு வச்சிருக்கா கூட ஒரு கிராமம் வராது அந்த மாதிரி முதல் முதல் அந்த அகங்காரம் என்ன அகமும் சொல்லக்கூடியது அந்த நானான் சொல்லிக்கிறோமே அந்த நான் சொல்கிறதுனால தான் இத்தனை அடைஞ்சலுமே இருக்கு இப்போ நான்கிறது தான் என்ன சொல்லணும் சொல்ல முடியாத ஒரு அதனால் விவகாரத்தில் இருக்க வரைக்கும் நானும் சொல்லிகிட்டு இருப்போம் வரும்போது நானும் சொல்லிக்க மாட்டோம் அனுபூதி வரும்போது நீ யாராக பேச மாட்டான் மௌனமாக இருப்பான் நானும் சொல்லிக்க முடியாது அதனால்தான் வைஷ்ணவ பரிபாஷனு வச்சா நானும் போகக்கூடாது நான் சொல்லிக்கூடாங்கிறதுனால அடியேன் தாசன் சொல்லிப்பான் பகவானுடைய தாசன்தான் அடியேன் தாசன் சொல்லிப்பேன் ராமானுஜனே ஒரு வீட்டுக்கு போய் அவருடைய குருக்கிட்ட போய் உபதேசம் கேட்க போகும்போது நான் தான் வந்தேன் ராமானுஜன் நான் தான் வந்தேன் நான் போய் வாழ்ந்தாராம் நான் போய் வந்த ஒன்று புரியல இருக்குது அதுக்கப்புறம் தான் நான் போய் வாழ்ந்த உடனே அடியே தாசன் வந்தான்னு வா வர்றான்னு சொல்லுவாள் ஆக வினம்புறத்தை முதல்ல வரணும் வணக்கம் வரணும் நான்கு எண்ணம் அகங்காரம் போகணுங்கிறது தான் முதல் முதல் நமக்கு அதுதான் கடைசியில் போகும் நமக்கு பாக்கி எல்லாம் போயிடும் கடைசியில் போக வேண்டியது தான் கடைசியில் தான் போகும் போகும் அது அதுக்கு முன்னாடி எல்லாம் ஒன்று ஒன்றா போகக்கூடே வந்து கடைசியில் அகம் சப்தம் எதுன்னு கேட்கும்போது அது நான் வரும்போது நான்கிறது தானே தானாக போய்டு இந்த நான்கிறது எதுன்னா நீங்கிறது எதுவும் அதுதான் தான் நீ யாருன்னு ஒருத்தனை காக்க ஒருத்தனை கேட்குறோம் நான் பாலாஜீபான் இப்போ நீ யாருன்னு யாரை அந்த நீங்க சொல்லப்பட்டவன் யாரோ அவனே தான் நான் தான் பாலாஜீமா ஆக நீ நான் ரெண்டு எங்கே ஒரே ஒரு வஸ்துவில் தான் நீ நான் ரெண்டும் இருக்கு இதைத்தான் வேதாந்தன் சொல்கிறது தத்துவமசி நீ தான் நானாக இருக்கிறாய் ஆத்மாவாக இருக்காய் தெரிந்து கொண்டுங்கிறது ஆக நீ நானும் என்னைக்கு தெரிந்து கொள்கிறோமோ நீங்கிற சுரூபம் தான் அது சொல்கிறோமோ அதுதான் நாங்கிற சுரூபம் நின்று தெரியுறதோ அது ஒரே வசுவாக தெரியுதோ நீயும் நானும் தனித்தனியாக தெரியாமல் தெரியுறதோ அப்போது தான் ஆத்ம ஆகும் அது வரைக்கும் நம்ம நீ யார் நான் யார் கேள்விட்டே இருப்போம் அந்த அனுபவம் எப்போ வரும் ஞான நிஷ்ட பிரதிபந்தமாக உள்ளது எல்லாம் ஞானத்துக்கு பிரதிபந்தமும் உள்ள வசு போட்டுனா நீ யார் நான் நாங்கள் கேட்க வேண்டிய அவசியமே இல்லை தன்னை தானாகவே அனுபூத்து பிரதிபந்தகம் போகிறது தான் ஞானத்துக்கு அடிப்படையான கோள் அந்த பிரதிபந்தத்தில் முதல்ல இருக்கிறது என்ன நான்கிறது தான் இந்த நான்கிறதுனால தான் உலகமே எத்தனை வந்தது என்னுடைய உலகம் என்னுடைய சாப்பாடு என்னுடைய மனைவி என்னுடையவர்கள் இப்படி பல பேர் இருக்கு இந்த நான்கிறதுலே பலதுன்னு சொன்ன நான் தான் என்னுடைய உடம்பை பார்த்து நான் சொல்கிறேன் என்னை தவிர வெளியில் இருக்கவாலையும் நம்ம வந்து சொல்லும்போது சொல்கிறோம் என்னுடைய மக்கள் என்னுடைய மனை வீங்குகிறோம் அப்போ என்னை சேர்ந்தவோ இந்த உடம்பை சேர்ந்து இல்லை உடம்பை சேர்ந்ததை நான் சொல்கிறது ஒரு பக்கம் உடம்பை சேராத உடம்புக்கு வெளியில் இருக்கவா பல பேர் இருக்குது பொண்டாட்டி இருக்கா குழந்தையில் இருக்கா அப்பா அம்மா இருக்கா அவளையும் என்னை சேர்ந்தவர்கள் என்ன சேர்ந்தவர் அது வேறு தினசம் இருக்கு அதை தவிர இந்த அப்பா அம்மா தவிர இந்த உலகத்தில் இருக்க எத்தனை பேர் இருக்கா அவாளு நான்குறோம் ஆக இந்த நான்குறதே பல தினசான வழியில் உடம்பை வச்சுக்கிட்டு நான் சொல்கிறது ஒன்று உறுப்புகளை வச்சு நான் சொல்கிறது ஒன்று நான் குரூடனாகிட்டேன் நான் செவடனாகிட்டேன் நான் பேசாதனாகிட்டேன் அந்த இடத்துல நான் ஒன்று கொண்டு வர்றது அது உடம்புக்குள்ளே இருக்குது சமாச்சாரம் உடம்பை தவிர என்ன சொல்கிறது நான் நேற்று வரைக்கும் அந்த கம்பெனிக்கு போனேன் நேற்று போன ஒன்று கம்பெனி மூட்டிட்டான் இப்போ நாங்கள் இடத்துல என்ன பண்ணுறான் நான் நேற்று வரைக்கும் அந்த கம்பெனிக்கு போனேன் இன்றையிலேருந்து கம்பெனி மூட்டான் என்னுடைய கம்பெனி அது கம்பெனி இவன் சம்மந்தமே இல்லாடுறது கூட இவனுக்கு கம்பெனியில் கூட தான அபிமானம் அகங்காரம் என்னுடைய குழந்தை செத்துப்படுத்து எனக்கு குழந்த வரது இவரை தவிர உடம்பை தவிர வேறு தான் அங்கேயும் நான் என்னதுங்கிற எண்ணம் இருக்குது ஆக அந்த வேற்றுமைங்கிறது இது வரைக்கும் போகிறதுனா உலகம் எத்தனை இருக்கோ அந்த அளவு வேற்றுமை போகிறது ஓரளவோட நிற்கல உடம்பில் ஆரம்பித்த நான் எனதுங்கிற எண்ணங்கள் உலகம் ஒழுக்க போகிறது ஆகினால ஞான வந்தவன் எப்படி இருப்பான்னா இதமகம் சகலஞ்ச வாசுதேவா விஷ்ணு புராணம் சொல்கிறது இதம் அகஞ்ச சகலஞ்ச வாசுதேவா நீ நான் என்ன சொல்கிறோமா இத்தனையுமே ஆத்மஸ்வரூபமாக வாசுதேவஸ்வரூமா என்ன காட்டுறையோ ஞான நிஷ்ட நடம் அப்போ ரெண்டாவது வசுவே தெரியாமல் எப்போ தோன்றானோ அனுபவத்தில் இருக்கானோ அனுபூதியில் இருக்கானோ அப்போ தான் ஞான நிஷ்டை வந்து நர்த்தம் ஆக உலகம் முழுக்க எப்படி நடக்கிறான் ஜட வசுவாக இருந்தாலும் கூட அதிலையும் பிரதிபலனும் அதனுடைய காரியங்கள் விவகாரம் நடந்துருக்குனால் இந்த ஆத்மஜோதிஷுடைய பிரகாஷத்தினால தான் தத்யபாசா சர்வமிதம் பிரகாஷ் ஆத்ம பிரகாஷத்துனால இத்தனை பிரகாஷம் பிரகாஷிக்கிறது ஒரு பிரகாஷம் வரத்துக்கே வாய்ப்பு கிடையாது அதனால் ஆத்ம பிரகாஷம் ஒன்று டால் பெரிய ஜானம் பெரிய ஜோதி அதுக்கு பவர்ஃபுல் ஒரு பிரகாஷம் ஒன்று கிடையாது அந்த பிரகாஷம் பவர்ஃபுல் எதுக்கு மேலே இன்னொரு பவர்ஃபுல் பிரகாஷம் இருக்க முடியாதோ அதுதான் நான் கொடுத்தனால அதுக்கு பிரிபந்தமாக அடைஞ்சலாக்குறது என்ன இருக்குன்னா உலகம் முழுதும் இருக்குது தித்திய வஸ்து முழுக்க இருக்குது ரெண்டாவது வஸ்து எதாக எல்லாம் இருக்குது அவ்வளோ பெரிய டால் இருக்கு ஹேயத்துக்குள்ளே இருக்குது நமக்கு தெரியல இவ்வளோ பெரிய இருக்கா அடிக்கிறான்னு தெரியல பிற எப்படி தெரியறது மூளை புத்தி வேலை செய்யும்போது தெரியுது ஏதோ புத்தியில் பிரகாஷிக்கிறது தோன்றுறது அதை வச்சு மனசில் யோசிக்கிறோம் மனசு யோஜனை பண்ணி கா கண்ணு வேலை செஞ்சு பார்த்து பொருள்களில் காரியங்களை பார்க்குறோம் அதனால என்ன தெரிகிறது ஆத்ம பிரகாஷம் இல்லைனா புத்தி பிரகாஷம் இருக்காது புத்தி பிரகாஷம் இல்லைன்னா இந்திரியங்களுடைய பிரகாஷம் இருக்காது இந்திரிய பிரகாசம் இல்லைனா பொருள்களுடைய பிரகாசம் இருக்குது அந்த பாரம்பரியத்துக்கு ஆத்ம பிரகாஷங்கள் ஒத்துக்கிறோம் இல்லைன்னா புத்தி வரைக்கும் இந்த உடம்பு வந்து புத்தி வருது உடம்பு வரதுக்கு முன்னாடி புத்தி கிடையாது உள்ளது என்ன உடம்போடு இருக்கிறது புத்தி புத்தி மனது உறுப்புகள் எல்லாம் எப்போ வருது உடம்பு வந்தால் வருது உடம்பு மட்டுந்தான் போடும் அதனால உடம்பு எப்படி இருக்கு ஜடமாக இருக்குது என்னைக்கு இதுக்கு இவ்வளோ உபச்சாரம் பண்ணி சாப்பாடு போட்டு ஷட்டை போட்டு எல்லாம் வாசனம் போட்டு எல்லாம் போட்டுக்கலாம் செத்து போச்சுன்னா என்ன பண்ணுறோம் அந்த உடம்பை ஒருத்தர் கவனிக்க மாட்டோம் போக வேண்டியதோ சமாஞ்சா யாவத் பவனோ நிவசதி தேஹே போதல் சொல்கிற அதிசங்க யாவத் பவனோ நிவசதி தேகே இது வரைக்கும் உடம்புல காற்று இருக்கோ மூச்சு காற்று இருக்கோ தாவத் புரிஷதி குசலம் கேகே அது வரைக்கும் சௌக்கியமாக சௌக்கியமானு கேட்குறேன் எல்லாரும் வந்து என்ன உயிரோடு இருக்கானே ஏதாவது சொத்துக்கிறது பைசா பைசா கிடைக்குமாங்கிறது கேட்டுட்டு இருக்கா கதவதி வாயு தேஹாபாயே உயிர் போடுத்து உடம்புலேருந்து செத்து போயிட்டான் பாரியா பிப் பெதி தஸ்மின் காய் என்ன அழகான வார்த்தை ஆதிசங்கர் போட்டிருக்காரு எந்த பத்தினி ஆனாலும் இந்த உடம்பே புருஷனுடைய உடம்பு ஓணும்னு இத்தனை சுகத்தை அனுவிக்கணும் இத்தனை குழந்தைகளை வைக்கணும்னு இவ்வளோ சுகமாக இருந்தாலும் அந்த பாரியை கூட இந்த உடம்பை பார்த்தோன்னே பயப்படலாம் அடுத்த ஒரு கூப்பிட்டு பாரு பாரு பாருங்களா இப்ப பார்க்க மாட்டோம்னாலும் பயப்படலாம் பாரியா பிப்ரதி தஸ்மின் காய் என்ன ஸ்பஷ்டமாக எந்த உடம்பை வச்சுக்கிட்டு ஒரு ஒரு பெண்ணானவள் தன்னுடைய புருஷன் கிட்ட இவ்வளோ அபிமானமாக ஆசையாக இருந்தாலும் இந்த காற்று படுத்து மூச்சு காற்றுப்படுத்து செத்து போட்டானவொடனே அதை கண்டு பயப்பட்றானான் அப்படின்னா அந்த மாதிரி உடம்புக்கு இது வரைக்கும் உயிரினுடைய சக்தி இருக்குது பிராணனுடைய சக்தி இருக்கும் அது வரைக்கும் தான் அதுக்கு மரியாதை அது போட்டு தான் ஜடம் இப்போ செத்தாலும் ஜடந்தான் உயிரோடு இருந்தாலும் ஜடம்தான் நியாயமாக ஆனாலும் ஜடத்திலே வித்தியாசம் என்னென்னா உயிர் படுத்துன்னா பிராணம் படுத்துன்னா அந்த ஜடம் வேற இப்போ இருக்கிற ஜடம் வேறு இப்போ இருக்கிற ஜடம் எப்படி இருக்கு உயிரோடு புத்தி ஒளியினால கொஞ்சம் கொஞ்சம் தெரியுறது அப்போ புத்தி சேர்ந்து படுத்து இந்த உடம்புலேருந்து அதனால அசல் ஜடமாக படுத்தது அதனால் எதுவுமே அதில் பிரகாஷிக்க பிரகாஷிக்காது அந்த உடலில் எதுவுமே பிரகாஷிக்காது செத்து போன உடல் ஒன்று இருக்குதுன்னு நமக்கு தெரியுமே பாக்கி எதுவுமே பிரகாஷி இப்போ புத்தினால கண் காது மூக்கு வாயு எல்லாமே பிரகாஷித்து அது மூலம் ஃபுல்லாக பிரகாஷிக்க வைக்கும் ஜட வஸ்தூலேயே ரெண்டு தினசு புத்தியில் இருக்கிற பிரகாஷம் மூலமாக அத்தனை பிரகாஷத்தையும் அந்தந்த இந்திரியங்களுக்கு வந்து உலகங்கள்லாம் காமிக்கூடியது உலகத்து எத்தனை பொருட்களும் அத்தனை காமிக்கூடியதுக்கு ஜடமாக இருந்தாலும் செத்து போச்சுன்னா அந்த பிரகாஷம் என்னாச்சுன்னா புத்தி பிரகாசமே போனதுனால உடல் இருக்குன்னு வரைக்கும் நமக்கு தெரியும் தெரியும் வேறு ஒன்றும் பண்ணாது அந்த உடல் எந்த கொடுக்காது அது புத்தியும் சேர்ந்து அந்த புத்தி தான் செத்து போனதுனால புத்தியும் அது இன்னும் பிரகாஷிக்க சக்தி இல்லாமல் பண்ணல அசல் ஜடமாக அது ஆக நமக்கு புரியக்கூடிய ஜடம் என்ன செத்தாக ஜட வஸ்து தெரியுது அதான் உயிரோடு இருந்தால் கூட ஜனவோஸு தான் தெரிஞ்சுக்கணும் என்ன புத்தியினுடைய பிரகாசம்னாலும் உயிரே வராது நமக்கு இந்த பிரகாஷமே வராது கண்டு காது முக்கப்பிரகாசமே வராது அந்த புத்தியில் இருக்க பிரகாசினால்தான் இத்தனையும் நமக்கு வருது இந்த உடம்பு பிராணனோட இருக்க வரைக்கும் ஆத்மாஜீவ் ஆத்மாவுடைய சக்தி அதில் அடிக்கிறதுனால வருது அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா பிராணன் போடுத்து சக்தியெல்லாம் எழுத்துன்னு போடுது பதினாறு உறுப்பினர்களோட பஞ்ச ஜானேந்திரியம் பஞ்ச கர்மேந்திரியம் பஞ்ச புராணம் மனோபுத்திலாம் எழுத்துன்னு போடுத்து செத்துப்படுத்து அப்போ ஜீவாத்மாவோட ஒளி எங்கே இருக்குது ஒன்று கிடையாது இப்போ ஜீவாத்மா எங்கே இருக்காருன்னா அவர் ஜீவாத்மா எங்கே நிறைஞ்ச இடத்துல நிறைஞ்சிருக்கார் அப்படி அவர் போனது என்ன இருந்தது பிராணந்தான் வந்து பிராணம் போச்சு பிராணம் போச்சுங்கிற இடத்துல ஜீவன் போயின்னு சொல்ல மாட்டான் பிராணம் போச்சும்மா ஆ பிராணனுக்கு தான் போக்குவரத்து இருக்கிறதே ஜீவனுக்கு போக்குவரத்து கிடையாது பிறகு ஜீவாத்மா எங்கே வராருன்னா அடுத்த பிறகு எங்கே வந்தாலும் எந்த பிறகு வந்தாலும் எங்கே நிறைஞ்ச ஆத்மா ஒருத்தோன்ட்டு அதுக்குள்ளே உக்காந்துக்கிறார் அவர் அதுக்கு ஜீவாத்மான்னு பேர் அது ஜீவாத்மாவுக்கு போக்கும் கிடையாது வரத்தும் கிடையாது ஒன்றும் கிடையாது அப்படியே நிறைஞ்சவர் விபு அதுக்கு போக்குவரத்து ஒன்றும் கிடையாது சுகதுக்கு ஒன்றும் கிடையாது எங்கேயும் போக்குவரத்து ஒன்றுமே கிடையாது புத்தினாலே அவரை நம்ம சொல்கிறோம் ஜீவனும் அனுவிக்கிறாங்கிற பேசின்னு இருக்குமே தவிர நிஜமாக புத்தியில்தான் அத்தனை அனுபவம் சுகதுக்கங்கள் அத்தனை கஷ்டங்களும் அத்தனை சம்ஸ்காரங்களும் அத்தையும் சேர்ந்து அந்த பிராணனை எடுத்துக்கிட்டு போகும்போது பிராணம் வேடுத்துனோடனே அடுத்த பிராணம் எங்கேயோ பிடிச்சுக்க அந்த பிராணனோட போகிறது அங்கே எந்த உயிரை பிடிச்சிக்கிறதோ ஆடோ மாடோ மனுஷனோ தேவனோ எதை பிடிச்சிக்கிறதோ எங்கே நிறைஞ்ச ஆத்மான்னு சொன்னால் அதுக்குள்ளேயும் இந்த ஜீவன் சுருமை அங்கேயே உட்கார்ந்து உட்காருபோது என்ன ஆறுது அங்கே ஜீவாத்மான பேரை கொடுக்குறோம் ஆக ஜீவனுக்கே போக்குவரத்து கிடையாது எங்கே நிறைஞ்சவன்தான் ஆத்மா எப்படி பரமாத்மா சொல்கிறமோ அந்த பரமாத்மா தான் ஜீவாத்மாவானதுனால ரெண்டும் வேறு அல்லாததுனால ஜீவன் வேறே பரமாத்மா வேறேன்னு ரெண்டு ரெண்டாக வச்சுடுவோமானால் அப்போ ஜீவன் போகிறான் பரமாத்மா நிறைஞ்சிருக்கா அப்படின்னு சொல்லலாம் உலக ரீதியில் பரமாத்மான் நம்ம பேசினாலும் ஜீவாத்மான்னு பேசினாலும் பிராணம் போன உடனே என்ன ஆகுதுன்னா ஜீவன் போகிறா வராங்கன்னு கிடையாது பிராணம் வரைக்கும் போடுறது ஜீவன் எப்படியே இருக்கு ஒரு பாத்திரங்களில் தண்ணி வச்சிருக்கோம் எல்லாத்தையும் தண்ணி இருக்குது அல்லது பால் வச்சுருக்கோம் எல்லாத்தையும் எடுத்துட்டோம் பாத்திரங்கள்லாம் போடுத்து எல்லாத்தையும் எடுத்தாச்சு தண்ணி எங்கே இருக்குது ஏதோ ஒரு இடத்துல இருக்கும் திருப்பி அந்த பாத்திரங்களில் பாத்திரம் தண்ணி ஊற்றினா அந்த தண்ணிக்கு வரும் ஆக பாத்திரத்தை வச்சு தண்ணி வந்து எங்கெல்லாம் இருக்குது எங்கெல்லாம் போகல சொல்கிறவோ அது போல பிராணனை வச்சு ஜீவனை சொல்கிறமே தவிர பிராண நிலையில் சமாச்சாரமே கிடையாது பிராணம்னால் என்ன இந்த மனசுக்குள்ள புத்தியில் இருக்கிறது இதெல்லாம் சரீரத்தில் சூழல் சரீரத்துக்குள்ளே இருக்கிறதும் சூட்ச்மஸ்ரீரத்துக்குள்ள இருக்கிறது தான் பிராணம் இது எங்கெல்லாம் போகிறதோ அங்கெல்லாம் அங்கே வரும் இது எங்கே போகலையோ அங்கே எப்படி சொல்லணும் ஆக தண்ணி ஒரே இடத்துல தான் இருக்கும் எல்லா இடம் தண்ணி போகாது ஆனால் தண்ணி எங்கெல்லாம் கொட்டுறோமோ தம்பளத்தில் குடத்தில் இடத்துல வெரைட்டிஸ் பாத்திரத்தில் கொட்டுறோமோ அங்கெல்லாம் தண்ணி ஒரு மாதிரி புத்தி எங்கெல்லாம் போயிட்டுருக்கோ அங்கெல்லாம் அந்த ஆத்மா நிறைஞ்சிருக்க தோண்டும் அங்கேயும் உட்காந்துருக்கும் அப்போ அந்த ஜீவ ஆத்மா இருக்குன்னு சொல்கிறோம் ஆக நிஜமாக பார்க்கும்பொழுது ஜீவனுக்கு போக்கு வரத்து ஒன்றுமே கிடையாது ஒரே நேரில்தான் இருப்பார் அப்படி இல்லாமல் இருக்குமே ஆனால் ஜீவனுக்கு பிராணம் மாதிரி போகிறான் வரான்னு அவனுக்கு உற்பத்தி நாசம் உண்டு உற்பத்தி நாசம் உண்டுட்டு தான் இருக்க முடியாது அப்போ அதை அறிஞ்சு பிரேயர் படாது ஆச்சாரம் சொல்கிறார் திரட்சிசி நிஜ ஹயஸ்தம் தேவம் ஹிருதத்தில் இருக்க ஆத்மா தான் ஜீவாத்மா தான் பாருங்க ஜீவாத்மா எப்படி பார்க்க முடியும் ஜீவனுக்கு ஜீவத்தம் போட்டுன்னா அதனோடய பிரதிபந்தக்கும் போட்டுனா ஆத்மஸ்ரூதமாக சொல்கிறார் ஆ பரமாத்மாவுங்கயோ பரலோகத்துல எங்கேயோ உட்காந்துருக்கார் தூரக்க கோடிக்கு மைல் கிளண்ட பொய்குண்டம் கைலாசுக்கு மேலே ஜீவாத்மா இங்கே இருக்குது அப்படி அர்த்தம் கிடையாது எங்கன்னு நிறைஞ்ச உள்ளது எந்த பரமாத்மா சுரூபமோ அதுதான் சரீரத்துக்குள்ளே உட்காருமோ அதுக்கு ஜீவன் டைட்டல் பேர் எங்குன்னு நிறைஞ்சு உள்ள பரமாத்மா நிறைஞ்சிருக்கிற அந்த சுரூபந்தான் சரீரத்துக்குள்ளே உட்கார்ந்துனால அவருக்கு ஜீவாத்மானு பேர் ஆக சரீரம் படுத்துனா ஜீவாத்மா படுத்து திரும்பி சரீரம் வந்துன்னா ஜீவாத்மா வந்துடுறார் ஆக சரீரத்தை வச்சுருந்தா ஜீவாத்மா ஜீவாத்மா சொல்ல மாதிரி தவிர பரமாத்மா சொல்லுறது பரமாத்மா ஒருத்தர் எங்கேயோ உட்கார்ந்துருக்கார் அவர் அடையிறதுக்கு ஜீவாத்மா முயற்சி பண்ணணும் அதனால் ஜீவாத்மா நிறைய முயற்சி பண்ணால் பரமாத்மா அடையலாம் என்று சொன்னால் அப்போ ஜீவாத்மா வேற பரமாத்மா வேற இவர் போய் அதை அடையணும் ரெண்டு வஸ்து வந்துட்டு அப்புறம் அப்புறம் எங்கே அடையிறது என அடையணும் அதனால் ரெண்டு வஸ்து இல்லாமல் இருக்கக்கூடிய உண்டோ அதுதான் அத்வைத்தம் எத்தனை துவைத்தம் நவீத்தத்தை தத்து அத்வைத்தம் எந்த இடத்துல தித்திய வஸ்து ரெண்டாவது வஸ்து தெரியாமல் இருக்கோ அனுபவ ரீதியாக புத்தி ரீதியாக அதுதான் அத்வைத்தம் அதனால எங்கே வந்து புத்தியில் வந்து இன்னூறு வஸ்து இருக்குதுன்னு தோன்றதோ அது வரைக்கும் ஜீவாத்மா எந்த இடத்துல இன்னொரு வஸ்து இருக்குன்னு தெரியாமல் இருக்கோ அது ஒரே ஆத்மஸ்வரூபந்தான் அதனால ஜீவாத்மானு ஒரு சரீரத்துக்குள்ள சொல்கிறதுனால பரமாத்மா அப்படின்னு சொல்கிறோம் நம்ம உலகத்து படைக்கிறது யார் காரணம் பரமாத்மா அப்படின்னு சொல்கிறோம் இல்லைன்னா என்ன ஆச்சு ஆத்மா தான் காரணம் ஆகினால எல்லாம் அந்தந்த இடத்த வச்சு வரக்கூடிய ஒரு நிலை புத்தியை வச்சுன்னு வரக்கூடிய நிலை ஜீவாத்மாவுக்கு ஜீவன் பேர் அந்த ஜீ புத்தி எங்கேன்னு வந்தது உடம்பு வந்தால் வந்துடுறது பிறந்த இடத்துல உடம்பு வந்தால் வந்துடுறது உடம்பு போயிடுதுன்னா போயிடுறது இப்போ ஜீவாத்மா என்ன ஆகிட்டாரு ஜீவாத்மா இருக்கிற அப்படியே இருக்காரு அவர் ஒன்றும் போகும் இல்லை புத்திலாம் உடம்பு வரைக்கும் இந்திரியங்கள் வரைக்கும் எல்லாம் போய்டுறது எப்படி சூட்ச சரி நம்ம தூங்குகிறோம் தூங்கும்போது சூழல் சரி உடம்பு இங்கேயே கிடக்கு ஒரு ரூமில் கிடக்கு கட்டியில் மேலே கிடக்கு நல்ல மெத்த போட்டு தூங்கிட்டு இருக்கோம் ஆனால் சொப்புனா கடம்ப போகிறோம் காசிக்கு போகிறோம் குளிக்கிறோம் சாணம் போடுறோம் எல்லாம் போட்டு உடம்பு இங்கேயே கிடக்கு சூட்சசடி மாத்திரம் எங்கேலாமோ போயிட்டு குளிச்சு குளிச்சுட்டு வருது உடம்புல நிறைய பேர் உடம்பு நிறைய இல்லை கங்கா ஸ்நானம் பண்ணுறோம் துணி நிறைய இல்லை உடம்பு நிறைய இல்லை ஒன்றும் இல்லை இங்கேயே இருக்காது ஆனால் ஸ்நானம் பண்ணுறோம் நினைஞ்சு கருதி போனது எல்லா உணர்ச்சியும் நமக்கு வருது அது எப்படி சூட்சமாக செய்யறதுக்கு இத்தனை சுற்றினாலும் நேக்கமாக ஒரே இடத்துல இருந்த உடலுக்கு ஒன்று வராமல் போகிறதோ அது போலத்தான் இந்த ஸ்தூலம் உடம்பே செத்து போன பாடு கூட சூட்சமாக உள்ள ஜீவாத்மாவுக்கு எந்த பாதிப்பும் ஒன்றும் இருக்காது அது அப்படியே இருக்கிற இடத்துல அப்படியே இருக்கும் எப்படி ஸ்தூல சீரர் இங்கே தூங்கிட்டு இருக்கும்போது சூட்சிமையம் உலகம் முழுக்க சுற்றினாலும் அதனால பாதிப்போ சுக துக்கங்கள்லாம் ஸ்தூல செய்கிறத்துக்கு ஒன்று வல்லையோ அதுபோல் செத்து போகிற ஒரு பாடு வரக்கூடிய நிலையில் கூட ஜீவாத்மாவுக்கு எந்த சோஷமும் எந்த தோஷமும் ஒன்றுமே வராது அப்படின்னு அது அதுபோல் என்ன உடம்பு நேழும் போல என்ன உடம்பு காற்றால் பார்த்தோன்னா சூரியர் ஒளிச்சல ரொம்ப பெரிவிஷாக தெரியும் நம்ம உடம்பு நாலரை அடி அஞ்சு அடி ஆனால் நேழை பார்த்தா பத்து அடி பதிஞ்சு அடி இருக்கும் நேளை ஊற்ற மிதிப்பான் நம்மளை உனக்கு வலி இருக்காது மேலதான் அசுத்தமான இடத்துல கூட இருக்கும் நம்ம சுத்தமான இடத்துல நின்றுட்டுருப்போம் ஆக நேளுக்கு வர பாதிப்பெல்லாம் எப்படி உடம்புக்கு வரதில்லையோ அதுபோல் பிராணனுக்கு வர பாதிப்பெல்லாம் ஜீவ வராது ஆக இதனுடைய நேழ போல உள்ளது அது கூட குறைச்சலாக இருந்ததுலாம் இந்த பிராணன் கூட குறைச்சலாகி வரையிறதவரை நல் அப்படியே தான் இந்த நு எந்த அசுத்தத்துக்கு போனாலும் உடம்புக்கு எப்படி வர்றதில்லையோ அதுபோல் இந்த பிராணனுக்கு எந்த விதமான சுகதுக்குள் வந்தாலும் ஆத்மாவுக்கு எந்த சுகத்துக்குள் வராது ஒட்டவே ஒட்டாது அது அப்படியே தான் சுத்தமாக தான் இருக்கும் நேளுக்கு வரதெல்லாம் எப்படி தேகத்துக்கு ஒட்டுறது இல்லையோ அதுபோல் பிராணனுக்கு வரக்கூடதெல்லாம் ஜீவாத்மாவுக்கு ஒன்றும் ஒட்டாது நினச்சிருக்க வேணும் சொல்கிறேன் இப்போ நான் தான் சாப்பிட்டேன் நான் தான் தூங்கினேன் நான் தான் தூங்கினேன் அங்கே போகிறேன் ஆஃபீஸ் போகிறேன் நம்ம தான் இருக்கும் நம்ம இந்த நிலையில் இருக்கிறதுனால நான் தான் நினச்சிட்டு இருக்கிறதுனால இந்த சம்பளம் வாங்குறது சாப்பிட்றது தூங்கிறது எல்லாம் நமக்காக நினச்சிட்டு இருக்கோம் இந்த ஜீவாத்மா சந்தோஷமாக நினைச்சிட்ருக்கோம் ஜீவாத்மா சந்தோஷமாக இருக்கிறது இல்லை அந்த பிராணம் சந்தோஷமாக இருக்குது சூரோடம்புக்குள்ள ஒரு நூன்று இருக்கேன் ஒரு சூட்சம் மட்டும் அது சந்தோஷமாக இருக்குது நம்ம பண்ணுற காரியங்களுக்கு எல்லாம் பலன் எங்கே போகிறது தானம் மட்டும் தர்மம் மட்டும் எவ்வளோக்கு அங்கே ஆஸ்தானம் புண்ணிய சம்பாதிக்கிறது புண்ணுங்களை எங்கே போகிறது இந்த உடம்புக்கு இல்லை இந்த உடம்பு செத்து போடுறது அனிச்சமாயிடுது பின்னா அங்கே போகிறது அந்த புண்ணியங்களான சூட்ச்ம சரீரத்துக்கு போய் சேரு செத்து போறோன்னு என்ன ஆனது சூட்சிம சரீரம் தூக்கி நேர் புத்தி உட்பட அத்தனையும் சேர்ந்து பஞ்சஞானேந்திரம் பஞ்சகர்மேந்திரியம் பஞ்சபிரான் புத்தியெலாம் சேர்ந்து அடுத்த சரித்து போகிற அப்போ என்ன போகிறது நம்மளோட சேர்ந்த நல்வினை தீவினை ரெண்டும் சேர்ந்து போறது நம்ம செத்து போனவொடனே இந்த உடம்பு ஸ்தூலம் சூட்ச்ம சரீரமாக இருந்து ஸ்தூல உடம்பு இங்கேயும் எரிச்சிட்றோம் அல்லது புதைச்சிடுறோம் அது செஞ்ச புண்ணியங்கள்லாம் எங்கே இருக்குது சூட்ச்ம சரீரத்தில் உட்காந்துரும் அந்த சூட்ச்மீரம் என்ன பண்ணுறது இத்தனை தூக்கிட்டு போகிறது அடுத்த பிறவைக்கு போகிறது அடுத்த பிறவையில் என்ன சுகங்கள் பண்ணணுமோ அந்த அனுபவத்தை அனுபவிக்கிறது பாக்கி உள்ளாத்தையும் கொண்டு கொடுத்துடுறோம் இதுதான் ஒரு நிலை ஆக ஜீவாத்மா பண்ணுறான் போகிறான் வரான் சுகம் துக்கங்கிறது கிடையாது பிராணம் பண்ணுறத வச்சுக்கிட்டு ஜீவாத்மா பண்ணுறதா சொல்கிறேன் சாமான் சொல்லுவாள் நாலு பேர் பண்ணுற பாவம் அஞ்சாவது வருஷம் பக்கத்தில் இருந்தாலும் அவன் ஒட்டிக்குமா பஞ்ச மகாபாதங்கிறது நாலு மகாபாபம் பிராமணை கொல்றது தங்கத்தை திருடுறது கடலை கொடிக்கிறது குரு பத்த இந்த நாலு தப்பு பண்ணுறதுக்கு கிடையாது அஞ்சாவது மகாபாதம் யார்னா அவனோட சேர்ந்தா ஒருப்பான் அந்தமாரி இந்த ஜீவாத்மா பிரானோடு இருக்கிறதுனால ஜீவனையும் நம்ம சொல்கிறோம் அவன் தான் கஷ்டப்படுறான் கஷ்டப்படுறான் இந்த ஜீவன் கஷ்டப்படுது கொஞ்சம் கௌரி கிடையாது இந்த ஜீவன் கஷ்டப்படுது கௌரி கிடைப்பான் கஷ்டம் தான் சொன்னால் இந்த பிராணை கஷ்டப்பட்டு சொல்ல இந்த ஜீவாத்மா கொஞ்சம் கஷ்டப்படுறது கொஞ்சம் பார்த்து அனுக்குறோம் கிடைப்பான் அப்போ இதுக்கு வந்த சுகதுக்கத்தை அது மேலே இதுக்கு நிஜமாக ஒன்றும் கிடையாது இதுக்கு வந்தது அது மேலே ஏற்றுறான் ஆனால் பஞ்சமாபாத்த உண்டு இங்கே இது கிடையாது பஞ்சமாபாரத்தில் அஞ்சாவது சேர்ந்தாலே அவனுக்கு உண்டு அந்த பாவம் இங்கே அப்படி கிடையாது ஆனால் அந்த வார்த்தைகள் நம்ம எப்படி உபயோகப்படுத்துகிறோம் இன்னும் ஜீவாத்மா ரொம்ப கஷ்டப்படுறது துடிச்சின்னு இருக்குது இந்த பேடு போல இருக்க ஜீவன் இங்கே இதாக பண்ணுங்க பண்ணுங்க அந்த ஜீவனு துடிப்பு கிடையாது ஒன்றும் கிடையாது ஜீவன் அப்படியே சுத்தமாக இருக்கார் அந்த பிராணங்கிட்ட வந்த விவகாரங்கள்லாம் ஜீவனுக்கிட்ட வருது எதனால் இப்படி வருது பிராணம் சுத்தமாக இருக்கிறதுனால பளபளப்பு அங்கேருந்து ஒளி ஞானம் வந்ததுனால அந்த பிரதிபலனை வாங்கிட்டு நம்ம உலகத்துக்கெல்லாம் கொடுக்கறதுனால அதுக்கு பிரதிபலனை மருந்து சொல்கிறோம் அந்த ஜீவனுக்கிட்டே இருந்து ஒளி வந்து நம்மட்ட பிராணம் வந்து பிராணனுக்கு வர்றதுனால் ஜீவனுக்கும் நம்மளே சேர்த்து சொல்லி அதுதான் உன்னை கொடுத்து உன்னை வாய்க்கிறது ஒளியை கொடுக்கறது ஜீவாத்மாவுடைய ஒளி பிராணனுக்கு கொடுத்து இத்தனை விஷயங்களும் தெரிவிக்கிறது நமக்கு நம்ம என்ன பண்ணுவோம் ஒளி கொடுத்து வச்சு அது மேலே எல்லாத்தையும் ஏற்றிப்படுறோம் இத்தனை சுகத்துக்கும் யாருக்கு வந்து ஜீவனுக்கு தான் வந்து ஜீவனுக்கு தான் வந்து சொல்லிவிட்றோம் நிஜமாக வந்து ஒளி கொடுத்து இதனால் வந்த சுகதுக்கங்கள் சொல்கிறது என்ன சொல்கிறோம் ஜீவனுக்கு வந்துடுத்து இத்தனை சுகத்துக்குன்னு வந்துடுத்து யார் என்னத்தை கொடுத்து நமக்கு உபகாரம் பண்ணாலும் அவன் மேலேயே தலையில் இந்த பாவ புண்ணியங்களாம் தேவையில்லாத கட்டுறோம் இதுதான் அறியாமையில ஒன்னா நம்பர் அறியாமல் எந்த ஜீவனுடைய ஒளியினாலே எந்த ஜீவாத்மா ஒளியினாலே பிராணன் பிரகாசித்து இத்தனை உலகத்தையும் பிரகாசி வைக்கிறனோ உலகத்தில் காரியங்கள் சம்சாரங்கள் காரியங்கள் நடைபெற்று வருகின்றனோ அந்த ஒளி யார் கொடுத்தாலும் அந்த ஒளிக்காரனையே போய் என்ன சொல்கிறோம் நம்ம இந்த பிராணம் பண்ண கதையெல்லாம் வச்சுக்கிட்டு ஜீவன் மேலே தலையில் கட்டி இந்த ஜீவன் பண்ண கருமா இந்த ஜீவம் பண்ண பாவம் நிஜம் பண்ண கஷ்டம் இந்த என்ன பண்ணிதோ தெலுது ஜீவன் இந்த ஜீவன் சுகத்தமாக இருக்கான் இந்த ஜீவன் கஷ்டப்படுறான் இந்த துபுத்ரூவப்படுறது வியாதி வந்தது எல்லாம் ஜீவன் மேலே ஆரோப்பண்ண மாற்றோம் ஒன்று கொடுத்து நல்லது பண்ணுறதுக்கு அவர் நன்றி சொல்கிறது போக ஜீவனுடைய ஒளினாலும் இந்த உலகம் பிரகாசிக்கிறதுக்கு புத்தி வழியான்னு சொல்கிறது சந்தோஷப்படுறது போக நம்மளுடைய அறியாமல் என்ன பண்ணுறது கொடுத்தவ மேலேயே புகார் சொல்லி இவன் தான் இத்தனை கஷ்டப்பட வைக்கிறான் இவன் தான் இவ்வளோ பாவத்தைப்பட்றான் இவன் தான் இத்தனை கஷ்டப்படுறான் இவன் தான் அவள் துக்கத்தை அனுப்பிக்கிறான் ஜீவன் மேலே இவ்வளோத்தையும் ஒரு லாஜிக் ஆனால் நடந்துட்டு இருக்குது உலகத்தில் எந்த ஒளினாலே இந்த உத்தரவு உலகம் ஒளியெலாம் பிரகாசம்ட்டு புத்தி மனம் இருக்கோ அந்த ஒளி கொடுத்தோன்னே போய் நம்ம என்ன சொல்கிறோம் இந்த ஜீவா ஆத்மா போய் இவன் தான் இத்தனை பாவத்தை பண்ணான் புண்ணியத்தை இத்தனை சுகத்தை அனுமிக்கிறான் இத்தனை கஷ்டம் அனுமதிக்கிறான் இந்த ஜீவன் தான் நான் தான் நான் தான் பண்ணேன் இத்தனை வேலையும் சொல்லிவிட்டு இத்தனை ஆரோபணத்தையும் இத்தனை விரமத்தையும் ஜீவன் மேலே கொண்டு வைக்கிறான் இந்தமாதிரி உலகத்தில் ஒரு பொய்ய ஆரோபணம் சொல்லி உலகத்துலேயே யாருக்கும் கிடைக்கும் பாக்கி எந்த வேணாலும் பொய் ஆரோணம் பண்ணலாம் அதுக்கு சாட்சி சொல்லிவிடலாம் இந்த சாட்சி சொல்லவே முடியாதுக்கு அப்படி பொய் ஆரோபணத்தை ஜீவன் மேலே கொண்டு வைக்கிறான் புத்தி பண்ணுற வேலையெல்லாம் சொல்லி ஜீவன் தான் பண்ணிடுதுன்னு சொன்னால் அது யாராவது ஒத்துப்படலாம் சாஸ்திரம் ஒத்துக்கல அனுபவம் ஒத்துக்கல ஆனால் இன்றைக்கி என்ன சொல்லிட்டுருக்கோம் வாழ்க்கை நடைமுறையில் அறியாமையினால அக்ஞானத்தினால அறியாமையினால புத்தி படுறதெல்லாம் ஜீவன் தான் பண்ணுறோம் இந்த ஜீவன் இல்லைன்னா இத்தனை உதிரவே இருக்காது ஜீவனை எப்படியாவது போக இந்த ஜீவனால் தான் இத்தனை கஷ்டம் நான் தற்கொலை பண்ணி இந்த ஜீவனையே அத்தனை உதரவு வருது ஜீவனாலே இருக்கு பாவம் ஜீவன் உழவு தூரம் உபகாரம் பண்ண வரை போய் அவர் மேலே இத்தனை ஆரோபணம் பொய்ய சொல்லி ஜீவனால் தான் இத்தனை புத்திரம் வந்து எனக்கு அதனால் தற்கொலையே போட்டு ஜீவனை போக்கடிச்சிக்கிறேங்க நான் ஜீவனை எப்படி போக்கடிக்க முடியும் ஜீவனையும் போக்கடிக்க முடியாது விற்க வச்சு முடியாது ஒன்று முடியாது அவர் எப்போதும் உள்ள ஒரு ஜீவ ஆத்மா அந்த ஒளியினால் தான் இத்தனையோ வந்திருக்கு இதுதான் அனாதி பிரமம் நீங்கள் நேற்றிக்க வரது கிழிஞ்சலில் வெள்ளிங்கிற பிரமம் வந்தது அவ்வப்போது ஆசை வரும்போது தான் தோணக்கூடிய சாதி பிரமம் அப்பப்போ வரக்கூடிய பிரமம் இந்த ஜீவன் மேலே நமக்கு போய் இத்தனை சுகதுக்குள்ள கட்டுறமே தலையை வைக்கிறோமே ஜீவன் தான் இத்தனையும் பண்ணுறான் ஜீவன் தான் எத்தனையும் பண்ணுறான் இத்தனும் காரணம் அந்த ஜீவன் தான் நான் ஜீவன் சொல்லிட்டு இருக்கிறோமே இது நேத்தி நீ நேற்றிக்கு வரல இது அநாதியாக வரக்கூடிய ஒரு பரபம் என்றைக்கு பிறந்தோமோ அன்னியிலேன்னு வரக்கூடிய ஒரு பரமம் அனாதி பிரமத்துக்கு நாஷம் உண்டு அனாதியாக உள்ள வஸ்துகளுக்கு சிலருக்கு நாஷம் உண்டு அனாதியாக பரமாத்மா இருக்கா ஜீவாத்மா இருக்காருன்னு கிடையாது ஆனால் அனாதியாக உள்ள பிரமத்துக்கு நாசம் உண்டு எப்படி வந்து கிழிஞ்சல நமக்கு வெள்ளி அந்த பிரமத்துக்கு நாஷம் இருக்கும் அதுபோல் இந்த உலகங்கள்லாம் தோன்றது காரணமாக உள்ளது என்ன அனாதி பிரமம் அந்த பிரமத்தை போகக்கூடியதுக்கு காரணம் ஞானம் வந்ததுன்னால் அனாதி பிரமம் போயிடும் ஞானாகிரி சர்வகர்மாடி பஸ்மசாத் குருத்தர்ஜுனா அனாதி பிரமாதான் போயிடும் ஒரு ஊருக்கு ரொம்ப வருஷமாக நான் போகவே இல்லை நான் பிறந்த நிலையே பீடம் வந்ததுலேயும் போகவே இல்லை அந்த ஊருக்கு வர சொல்கிறேன் இந்த காஞ்சிப்பீடம் வந்ததுலேருந்து எங்கள் ஊருக்கு வந்து இல்லைங்க இப்போ தான் வந்திக்கிறான் பெண்ணாச்சி ஒரு சுவாமிகள் இந்த ஊருக்கு வந்துட்டாரோடனே அனாதிகுன்னு பீடுத்து ஆக அனாதிக்கு நாஷம் உண்டு அனாதியாக ஊருக்கு நான் போகாது இருந்தேன் என்றைக்கு பீடை பிறந்தோ அந்த ஊர் இருந்தோ வரைக்கும் போனதே கிடையாது இன்றைக்கி நான் போனேன் உடனடியே சொல்கிறாங்க அனாதிகாலத்தோடு இந்த மடம் வந்தே இல்லைங்க இப்போ தாங்க வந்துதுங்க அப்படிங்கிறான் இப்போ வந்ததுனால என்னாச்சு இனிமேல் சொல்ல மாட்டேன் அனாதிகாலத்திலேயும் மடம் வந்து அனாதி பூடிச்சு அனாதியா உணவத்துக்கு போக முடியும் நிஜமாக ஒன்று அனாதி என்ன ஆத்மா ஒன்று தான் எல்லாம் பிரம அனாதி பிரம அனாதியாக வர முடியுமா வர முடியும் ஒரு இடத்துலையும் ஒரு இடத்துலையும் ஒரு இடத்துலையும் வளர்த்துகிட்டே போனால் அனாதியாக வந்துகிட்டே இருக்குது அதனால சாதி பிரமம் சின்ன சின்ன பிரம்மங்களாக சேர்ந்து தான் பெரிய பிரமத்தையும் நம்ம கொண்டு சின்ன பிரபம் இல்லைன்னா பெரிய பிரபமாக எனக்கு கஷ்டம் அதனால உலகத்துலேருந்து எப்படி வந்தது என்றைக்கி இந்த உலகம் தோண்டித்தோ மனுஷன் தோட்டினானோ அன்றைக்கே அந்த அகங்கார தோனியத்துலேருந்து இந்த அகங்காரத்தில் வர குணங்கள் எல்லாம் சேர்ந்து ஜீவன் மேலே ஏற்றிவிட்டான் அதுதான் அனாதிபிரபம் அனாதிபுரம் அதனால தான் என்ன சொல்கிறோம் சங்கல்பம்லாம் சொல்லும்பொழுது அநாது சம்சாரே அவித்யா அப்படின்னு சங்கல்பம் பண்ணுவோம் எங்கேயாவது கேத்திரங்களுக்கு போனாக்க அனாதியாக வரக்கூடிய இந்த சம்சாரத்தில் அவித்தியினால் வந்து இந்த அகங்காரத்தினால் ஆசையப்பட்ட இந்த பாவ பொண்ணுங்கள்லாம் போகணும் அப்படின்னு சங்கல்பத்தில் இன்றைக்கும் கூட சொல்லிகிட்டு இருக்கும் அர்த்தம் தெரியாமல் பண்ணுறதுண்டு அந்த பாவம் போகமாட்டேங்க நம்மளை விட்டு இல்லைன்னா எத்தனை விஷயத்துல புரிஞ்சு பண்ணால் அது போயிருக்கும் அர்த்தம் தெரியாமட்டாலும் அதான் அது சம்சாரே அவித்தியா கிரீமானம் அப்படின் சொல்லி அதான் சொல்கிறோம் அவித்தியாசையப்பட்ட இந்த பாவ பொண்ணுங்களைலாம் போகணுன்னு தான் சங்கல்பம் பண்ணிக்கிறோம் நிஜமாக வந்தா போகாது அமைதினால் இல்லாம இனால் வந்ததுனால தான் போகிறது அதனால நிஜத்துக்கு என்றைக்கு அழிவு கிடையாது பிரமத்துக்கு அழிவு உண்டு தோற்றத்துக்கு அழிவு உண்டு இல்லாத இது ஒன்று இருந்ததுன்னா அதுக்கு அழிவு உண்டு இல்லாத வஸ்தூலாம் தோணவே முடியாது மொஷ கும்பெல்லாம் முயல் தோணவே முடியாது அதனால் இருக்கிற ஒரு வஸ்து இத்தனை வடிவமாக தோண வச்சு இந்த பிரமங்களெல்லாம் யோசிக்க வச்சு இந்த அநாதிகாலத்தில் உலகம் எணி தோடித்து நமக்கு தெரியாது கணக்கு போகிறால தவிர ஐயாயிரம் பத்தாயிரம் பதினாயிரம் வருஷம்னு சொல்கிறால நமக்கு சொல்லியிருக்கு அனாதின்னா அந்த அர்த்தம் என்றைக்கு ஜீவன் போடுறதா என்றைக்கு ஞானம் வந்து நமக்கு தெரியாததினால அனாதின்னு சொல்லிட்டுருக்கோம் நம்ம அப்படிப்பட்ட அனாதியாக இந்த உலகத்தில் உள்ள இந்த பிரமம் ஜீவன் மேலே ஏற்றி ஜீவன் சுகத்தை அறிவிக்கிறான்னு சொல்லி திரும்ப நமக்கு முயற்சியெல்லாம் பண்ணி சாதனைகள்லாம் பண்ணி ஞானங்கள்லாம் வந்து உபாசனை பண்ணி ஞானம் வந்ததுனால் ஜீவனுடைய நிஜமான சுரூபம் தெரியும் ஜீவனுக்கு யார் இந்த சுகத்துங்கெல்லாமோ காரணமாகவும் உள்ளவங்களாகவும் இதெல்லாம் சும்மா கிழிஞ்சலில் ஆரோபணம் பண்ண வெள்ளி மாதிரி இத்தனை ஆரோப்பணமும் இந்த ஜீவன் மேலே பண்ணியிருக்கா நிஜமாக இல்லாது இருக்குது மென்னையும் சச்சிதாரன் தான் இப்பவும் சச்சிதாரம் தான் நடுப்பு சச்சிதாரம் தான் இருந்தது இந்த புத்தியில் வந்த எண்ணத்தினாலே இதெல்லாம் அவ்வளோ கஷ்டப்பட்டதாக அது கட்டி ஆரோபணம் பண்ணி ஜீவன் இதெல்லாம் அதுக்கு காரணம்னு எப்படி கிழிஞ்சலில் வெள்ளி இருக்கிற வரைக்கும் புத்தியில் இருக்கிற வரைக்கும் அது வெள்ளின்னு தோன்றுறோம் அதுபோல் இந்த உலகத்தில் இது வரைக்கும் அறியாமல்படியே இருந்துகிட்டே இருக்கும் அது வரைக்கும் இந்த ஜீவன்தான் கர்த்தா போக்தா சுகி துக்கி எல்லாத்துக்கும் கர்த்தா அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்போம் என்றைக்கு அந்த பேரறிவு வந்ததோ அந்த பேரறிவு வந்த உடனே அறியாமை ஞானத்துக்கும் அஜானத்துக்கும் ஒளிக்கும் இருட்டுக்கும் விரோதம் தமப்பிரகாஷம் வந்து விருத்த சுவாவ யோகம் இருட்டும் வளிச்சலங்குங்க எப்படி பரஸ்பரம் விரோதம் வெளிச்ச இருட்டு இருக்கிறது வெளிச்சம் வராது வெளிச்ச இடத்துல இருட்டு வராது வெளிச்சம் வந்து அவங்க இருட்டு போடும் இருட்டு இருந்தால் அந்த அழு வெளிச்சம் வராது அது எப்படி இருண்டும் பரஸ்பரம் விரோதமும் அதுபோல் ஜானம் இருக்கிறது இடத்துல அக்யானம் வராது அக்ஞான இடத்துல ஞானம் வராது இப்போ எது முன்னாடி வரும்னா அக்யானம் போகணும் அவ்வளோதான் அக்யானம் இருக்கு அது போனாலே ஞானம் வந்துடும் இருட்டு இருந்துட்டுருக்கு சூரிய ஒளி வந்த உடனே பிரகாஷிக்கிறது எல்லா பொருளும் தெரியுது இருட்டு இருக்குதுனாலும் தெரியல இங்கே சேர் போட்டுக்கலா ஃபேன் இருக்கா தெரியல சூரிய ஒளி ஒளி வந்த உடனே இத்தனை இருக்குன்னு தெரியுது ஆக இதுக்கு தடையாக இருந்தது என்ன இருட்டு இருட்டை போக்கடிச்சால் அதெல்லாம் சரியாக போடும் அக்ஞானம்னு பேர் தெளிவு அக்ஞானம் தெளிவு இல்லாததுன்னு அர்த்தம் ஞானம்னால் தெளிவு அக்ஞானம் தெளிவு இல்லாதது தெளிவில்லாத நல்ல வீட்டிற்கு வரைக்கும் இப்படி தான் இருக்கும் தெளிவானது ஞானம் வந்த உடனே அக்ஞானம் தெளிவு இல்லாத நிலைங்கிறது போயிடுவோம் ஆ நான் இதுக்கெல்லாமே விரோதமான அர்த்தம் அஸ்தி இருக்குன்னு அர்த்தம் நான் அஸ்தி இல்லை விடுவோம் அந்தமாரி தெளிவு அக்ஞானம் தெளிவு ஒரு நிலை அந்த அக்ஞானம் இது வரைக்கும் இருக்கோ அது வரைக்கும் ஆ வரைக்கும் இதுக்கு ஊது வந்துட்டு ஆ போடுத்துனா ஞானம் மாற்றம் சுதாக இருக்கும் ஆக விரோதமாக உள்ளது இருட்டு தான் அதுக்கு விரோதம் இருட்டை தான் அக்யானம் நம்மளாம் சொல்லிகிட்டு இருக்கோம் எப்படி ஒரு ரூமில் இருக்க இருட்டுனால பொருள் தெரியாமல் நமக்கு இருக்கோ அதுபோல் உலகத்தில் இருக்கிற விஷயங்கள்லாம் தெரியாமல் மறைச்சி இருக்கிறதுனால அதுதான் அக்யானம் சொல்கிறோம் அக்யானம்னா அறிவு இல்லாத நிலை எது நிஜமான அறிவும் புரியாத நிலை அது அக்யானம் ஆகினாலும் அக்யானம் போனால் தான் நமக்கு ஞானம் வரும் ஞானம் வரும்னா எப்படி இயற்கையாக ஜியானம் இருக்குது அக்யானம் பிரதிபந்தகம் பிரதிபந்தகத்தை நிவர்த்தி ஒன்று நம்முடைய வேலை ஆ அறியாமையை போக்குவது தான் நம்மளுடைய முழுமையான வேலையை தவிர ஞானம் சம்பாதிக்கிறது பெரிய வேலையில்லை ஞானம் எப்போதுமே இருக்குது அதனால தான் நமக்கு சம்பாதிக்க முடியும் இல்லாத புதுசாக ஞானம் வந்ததுன்னா திருப்பி அது அழிஞ்சுடும் எப்படி இல்லாத ஒரு பொருள்லாம் உண்டாச்சுன்னா அதெல்லாம் அழிஞ்சிடுறதும் அதுபோல் ஞானமும் இல்லாத புதுசாக வந்தால் அது அழிஞ்சிடும் இருக்கு இருக் இல்லாத இருக்க முடியாது எப்போதும் இருக்கிற ஞானம் அதுக்கு இடைஞ்சலாக உள்ளது பிரதிபந்தகம் அந்த பிரதிபந்தகத்தை போக்கடிச்சுட்டோமுன்னா ஞானம் தானாக தெரியும் இருந்ததுதான் ரொம்ப முக்கியமானது அதனால தான் ஞானம் அக்ஞானம் ஞானம் எப்பொழுதும் இருக்குது அக்ஞான வஸ்துக்குள்ளேயே இது காமிச்சு கொடுக்கறது கொடுப்பார் என்ன ஆகுறது அந்த காமிச்சு கொடுத்த வஸ்துவே ஞானத்து மேலேயும் ஆர்வப்பட மாட்டேன் இவன் தான் இந்த ஜானி தான் இந்த ஞானந்தான் இத்தனையும் இந்த கர்த்தா போக்தா சுக துக்கம் அத்தனையும் இந்த ஜானிக்கும் ஞானத்துக்கே சொல்லி அந்த ஞான சுரூபோட ஜீவாத்மாவையே அக்ஞானியாக ஆக்கிப்படுறது அதனால அக்ஞானமாக ஜீவனே ஆகிடுறான் அதனால தான் சில காரியமும் பண்ணிகிட்டு இருக்கான் நிஜமாக பண்ணுறானான்னு பார்த்தா அக்ஞானியாக இருந்து பண்ணுறான் பண்ணல ஞானமாக இருக்கான் அக்ஞான சேத்தத்தினால விரோதமான பொருள்லாம் அதை அந்த சமாச்சாரம் மேலே ஏறிடுறது அதனால் அவன் அக்யாரியாகவே இருக்கான் அது ஜீவன் எப்படி இருக்கான் ஞானியாகவும் இருக்கான் அக்யாரியாகவும் இருக்கான் நிஜமாக ஜானியாக இருக்கான் விஷயங்கள்லாம் புரியாததுனால புத்தியில் சொல்கிற அறிவெல்லாம் ஜெயர்ந்து இவங்கிட்ட வந்ததுனால இவன் அக்யானியும் ஆக்கிப்படுறோம் ஆக ஜீவன் வரும்போது அக்ஞானி அந்த ஜீவனில் ஜீவத் போய்ட்டுனா ஆத்மா மாத்திரம் ஆயிட்டோன்னா அவரே ஜானி ஆகிட்டார் ஆக அந்த புத்தியில் என்னென்ன எண்ணங்கள் இருக்குன்னா அக்ஞான அறிவு இருக்கு வரைக்கும் அவன் ஜீவனும் ஜெய்ந்து அக்யானியும் சொல்லுவான் அக்ஞான அறிவு போயிடுத்துன்னா ஜீவனும் சுத்த பரமாத்மா அவர் நிஜமான ஆத்மா பரமாத்மாவிலே சுத்த ஒரே ஆத்மாவும் அப்படி நம்ம ஆகிடுவோம் சொல்லி விவேகம் அதுக்கு முக்கியம் ஜீவாத்மா யார் பரமாத்மா யாரும் விவேகம் பண்ணுறோமே அந்த விவேகத்தை எப்படி இருக்குமோ அதுபோல் இந்த பரம் அப்புறம்னு விவேகம் பண்ணணும் பரம்னால் பரம் வஸ்து வழியில் இருக்குது அப்புறம்னா உள்வஸ்து இதை பற்றி விவேச்சனம் தான் நமக்கு இந்த வழியில் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு அதனால் யாரெல்லாம் விவேச்சனம் பண்ணணும்னா எல்லோரும் பண்ணக்கூடாது எல்லோரும் சம்சாரிகளும் வாசலில் உட்காந்து சம்சாரத்தை உட்காந்து வாழ்க்கையில் நடத்திட்டு இருக்கலாம் பண்ணால் வாழ்க்கை நடத்த முடியாது அதனால யாருக்கெல்லாம் தீவிரமாக நல்ல கதி அடையணும் பிறவில்லாத பெரு பேர் அடையணும் அந்த மாதிரி எண்ணம் இருக்குமோ அவன் தான் இந்த வழிக்கு வரணும் இருந்தார் எல்லாரும் வந்தால் என்னான்னு குளறுபடி ஆகிடும் என்ன ஒரே ஞானம் ஞானங்கிற அப்புறம் எல்லாம் தியானங்கிற ஒன்றும் புரியலையே எதிர்த்த பட்டி ஒரு காரியம் பண்ண மாட்டான் அது மாதிரி அரசாமி வந்தால் அப்படி இல்லாமல் இருக்கிறதுனால அப்புரோட்சான் பூத்தீர்வை புரோட்சத்தே மோட்ச சித்தையே யாருக்கு மோட்சத்தில் விருப்பம் இருக்கோ இது பிறவில்லாத இருக்கோ அவனுக்காக இந்த அபரோட்சான்னு சொல்லப்படுறது ஆகினால சத்பிரேஷா பிரயத்தினேனா எல்லாரும் பண்ண முடியாது சாதுக்குள் யாருக்கான அர்த்தம்னா சாதுக்குள்ளா வேஷம் போடுனாலும் சாது குளம் இல்லை சச்சிதானந்த சுரூபத்தை அடையணும்னு யார் நினைச்சுக்கிறானோ அவா தான் இதுக்கு முயற்சி பண்ணணும் சத்பிரேஷா பிரயத்தினேன்னு வீட்சணியா முகர் மு அந்த சாதுக்குளா இருந்து சச்சிதான சுரூபம் இருக்குது ஆத்மஸ்வரூபம் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு சத்வாதத்தை ஏற்றுக்கிட்டு நாஸ்திகவாதம் இல்லை இது சத்வாதம் தான் யார் இருக்காளோ அப்படிப்பட்டவா திருப்பி திருப்பி திருப்பி யோஜனை பண்ணிடலாம் அப்போ சத்து தான் நெஜமாக இருக்கு அசத்தெல்லாம் இல்லாதது சத்து தான் இருக்கக்கூடியதுன்னு என்ன வரும் அப்போ சத்து தான் அடையணும்னு எண்ணெய் வரும் சத்தை அடையணும்னு என்ன வரும்மோ அதுக்கு வேணுங்கிற முயற்சியோ அந்த முயற்சி வரும் அந்த மாதிரி சத்வாதத்தோட கூடியது நம்மளுடைய மதம் அத்வைத மதம் நாஸ்திகவாதம் அல்ல சொல்லல இருக்கு எல்லாம் நிஜமாக இல்லை அது மாறி மாறி மாறி போயிட்டே இருக்குது சாதனைகள் வரைக்கும் அத்தனையும் உண்டு சாத்தியம் ஒன்னே அவனுக்கு தேவையில்லை டாக்டர்கிட்ட போய்ட்டுருக்கோம் எது வரைக்கும் போயிட்டுருக்கோம் வியாதி வரைக்கும் போயிட்டுருக்கோம் வியாதிட்டு போச்சுன்னா டாக்டர்கிட்ட போக மாட்டோம் அந்தமாதிரி எது வரைக்கும் நம்ம இருக்கோ அது வரைக்கும் அஜ்யாவதுலேருந்து காரியம் பண்ணிட்டு வேண்டியிருந்தான் இன்றைக்கி விவகாரம் நமக்கு முடிஞ்சு போச்சு ஞானம் நிஷ்டர் வந்துட்டுவோம் அப்போ அது தேவையில்லை எனக்கு அது தேவையில்லாததான் நித்தியம் ஷாக கூடது மாறக்கூடியதுன்னு நம்ம அதனால தேவையை வச்சு நமக்கு சத்வரூபத்தை நம்ம அடைஞ்சிட்டோம்னா அது வரைக்கும் இதெல்லாம் போகணும் சத் சுரூபத்தை அடையலைன்னா தேவையில்லை ஒரு இடத்துக்கு வேலை போகிறோன்னா படி எழுதியாச்சுன்னா அப்புறம் மாடியில் வேலை இல்லைங்கிற மாதிரி இங்கேயும் வந்து சத் சுரூபம் தான் ஆத்மஸ்வரூபம் ஒன்று இருக்குதுன்னு ஜீவாத்மா பரமாத்மா அப்புறம் பார்த்துக்கலாம் சத் சுரூபம் ஒன்று மூன்று ஒரு சுரூபம் இருக்குது அதை ஒன்று அறிஞ்சிக்கிறதுக்கு ஆசை வந்தாலே அதை அடைய முடியுமா முடியாத அது எப்படிப்பட்ட சுரூபம் என்னங்கிற செஞ்சுக்கலாம் அப்புறம் அதனால முதல் தெரிஞ்சிக்க வேண்டியது என்ன கடவுள் இருக்காரா இல்லையா நம்ம கேட்குற மாதிரி சச்சிதாரண சுரூபமாக ஒரு சுரூபம் ஒன்று இல்லையா அந்த சுரூபம் இருக்குதுன்னு திருவா பண்ணிக்கணும் அதை பற்றி அடையணும் எப்படி அடையணும்னு வா நமக்கு முயற்சியெல்லாம் தோணும் அப்படிப்பட்ட சத்விரேஷா பிரயா யாருக்கு சச்சிதாரண சுரூபம் ஒன்று இருக்குதுன்னு எண்ணம் இருக்கோ அந்த தீர்மானம் முதல்ல யார் பண்ணிக்கிறாலும் ஆத்மஸ்ரூபம் ஒன்று இருக்குன்னு திருமாமன் யார் பண்ணிக்கிறாளோ அவள் தான் திரும்ப திரும்ப யோசிக்க யோசிக்க அந்த வழிகள்லாம் சொல்லி அந்த வழிகள் வழியாக நம்ம ஞானத்தை அடைய முடியும் அதனால் நம்மளது சத்வாதம் சத்விரேஷா பிரயத்தினை சத்வாதம் நம்மளது பௌத்த மதம் மாதிரி பிரச்சன பௌத்தாலோ மறைஞ்ச பௌத்தாலோ அப்படிலாம் கிடையாது எப்பொழுதும் உள்ள சத்வாத சுரூபத்தோடு நம்ம சச்சிதானந்த சுரூபத்தோடு மூன்று காலத்தில் நேற்று நின்று நாள் என்றைக்குமே இருக்கக்கூடிய வாதம் நம்மளுக்கு இல்லைங்கிறது மட்டும் கிடையாது ஆஸ்திகாலே நம்ம இல்லை சுத்த ஆஸ்தி சுரூபம் சச்சிதானந்த அத்வீத ஸ்வரூபம் அதனால் அத்வைதரூபம் உண்டு தான் எப்போதுமே இருக்கக்கூடிய ஒரு சுரூபம் பாக்கி எல்லா ஸ்வரூபம் போகக்கூடிய ஒரு ஸ்வரூபம் அதனால் நிஜமான ஆஸ்திகால் நிஜமான சத்தாருன்னா அத்வீத ஸ்வரூபத்தை சொல்கிறவன் யாரும் அவள் தான் உண்டு கர்மா உண்டு ஞானம் உண்டு பக்தி உண்டு எல்லாம் உண்டு உண்டு உண்டுன்னு சொல்லிட்டு இல்லை இல்லைன்னு சொல்லப்பட்டா எதை இல்லையா கடைசியில் ஞானம் வரும்போது அது இல்லை அது எல்லாம் தள்ளி விட்டு கடைசியில் இருக்கிற வஸ்துவை தன்னை தானாக திரும்பிட்டே பண்ணுவாள் ஆக தெரிஞ்சுக்கொள்ற முயற்சி கிடையாது இடையூறு அகற்றப்படுற முயற்சி தான் உண்டு அப்படிப்பட்ட ஒரு வாதமாக எப்பொழுதுமே சச்சிதான சூர்வாக நம்ம இருந்துகிட்டே இருக்கும் நேற்றுக்கு இன்றைக்கு நாளைக்கு என்றைக்கு சச்சிதான சூர்ம இருந்துகிட்டே இருக்குங்கிறதுனால சத்வாதம் அப்படி ஒரு சச்சிதான சூபத்தோடு கூடியது அத்வீத சம்பந்தமான ஒரு வாதம் நாராயண் நாராயண